காசி விசாலாட்சி நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி அண்ணாமலயம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக்கடலே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி சென்னையிலே ஒரு இல்லம் மயிலாப்பூரிலே அங்கே ஒரு அம்மையார் அவர்கள் வீட்டிலே ஒரு வழிபாட்டு அந்த வழிபாட்டு அறையிலே ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது வழிபாட்டு அறையிலே ஒரு ஒரு தாம்பாளம் சிறிய தாம்பாளம் அதிலே அரிசி போட்டு வைத்திருக்கிறார்கள் அதற்கு மேல் ஒரு அடகான திருமேனி அன்னபூரணி சிலை அதற்கு பக்கத்திலே காசி தீர்த்தம் கங்கை பக்கத்திலே ஒன்னேகால் ரூபாய் ஒரு ரூபாய் இருபத்தஞ்சு பைசா தினந்தோறும் ஒரு இதை வழிபாடு செய்கிறார்கள் வெள்ளிக்கு வெள்ளி ஒன்றே கால் ரூபா புதுசாக வச்சுருவாங்க நான் கேட்டேன் அந்த அம்மாவை பார்த்து இந்த ஒன்றே கால் ரூபா எத்தனை வருஷமாக வைக்கிறீங்கன்னு இது என்னன்னு கேட்டேன் இது காசி அன்னபூரணி அன்னபூரணியை வச்சு கும்பிட்டா என்ன கிடைக்கும் எப்போவும் நிம்மதியாக சாப்பாடு வயிறார கிடைக்கும் ஓஹோ இந்த ஒன்றே கால் ரூபா வைக்கிறீங்களே இது எதுக்காக அந்த அம்மா பழுத்த சுமங்கிலி எழுபத்தஞ்சி வயசு இருக்கும் ஐயாவும் இருக்காரு இந்த அம்மா சொன்னாங்க நாங்கள் ரொம்ப தலைமுறைகளாக வெள்ளிக்கு வெள்ளி ஒன்றே கால ரூபா எடுத்து அன்னபூரணிக்குன்னு வச்சுருவோம் நீங்கள் எடுத்த பணத்தை எல்லாம் என்ன செய்கிறீங்க நம்ம கேட்போமா இல்லையா இந்தம்மா சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் கல்யாணம்னா பொண்ணுக்கு தாலி பண்ணுற பொழுது இந்த பணத்தை சேர்த்து தங்கம் வாங்கி தாலி பண்ணிருவோம் அத்தனை பேரும் எழுபது வயசு எண்பது வயசு சுமங்கிலியா இருக்கிற அந்த குடும்பத்திலேங்கிறாங்க நடந்த நிகழ்ச்சி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்னபூரணி தாயை வழிபட்டால் சர்வ மங்களும் கிடைக்கும் விஸ்வநாதருக்கு பக்கத்திலே இருப்பவள் அன்னபூரணி கொஞ்சம் தூரத்திலே ஒரு சந்துக்குள்ளே இருப்பவள் விசாலாட்சி அன்னபூரணிக்கும் சாலாட்சிக்கும் என்ன வித்தியாசம் ஒரு ஆள் கேட்கிறார் விஸ்வநாதருக்கு ரெண்டு சம்சாரமா இல்லை என்னுடைய மனைவி வீட்டுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் நல்லா சாப்பாடு போடுவா அப்போ அவளுக்கு பேர் அன்னபூரணின்னு பேர் மற்ற நேரங்களில் பிள்ளைகுட்டி குழந்தைகள் எல்லாரும் கணவன் எல்லாரையும் பார்த்துக்கிறா கணவனுக்கு தொல்லை இல்லாமல் பார்த்துக்கறா அப்போது அவளுக்கு பெரு விசாலாட்சி காசியில் ரெண்டு திருத்தலங்கள் இந்த மாதிரி ஒரு பக்கம் கையிலே அன்னக்கரண்டியோடு அன்னபூரணியின் திருக்காட்சி முதல்ல பிக்சை வாங்கினது யார் தெரியுமில்ல விஸ்வநாத பெருமான் அழகா அந்த திருமேனி அதுவும் தீபாவளி அன்னைக்கு போனால் தங்க விசாலாட்சியை பார்க்கலாம் தங்க அன்னபூரணியை பார்க்கலாம் அன்னபூரணி தாயின் கையில இருந்து விஸ்வநாத பெருமான் பிட்சை வாங்குவார் இந்த முகத்தை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும் தீபாவளி அன்னைக்கு அடுத்த கோயில் விசாலாட்சி எல்லாருக்கும் அன்னம் தரக்கூடியவள் அன்னபூரணி மாதா அன்னபூர்ணேஸ்வரியை நமாவோம் என்றால் சாப்பாட்டு கவலை கிடையாது படுற பாடுபூற அந்த ஒரு சான் வைத்துக்குத்தானே பழைய சினிமா படத்தில் பாட்டு படிப்பான் ஒரு சான் வயிறு இல்லாட்டி உலகத்திலேது கல்லாட்டான்னு கேட்பேன் அந்த காலத்து பாட்டு அதெல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காக இதுக்காகத்தானே இந்த பாடு அன்னபூரணியை வழிபட்டால் நல்ல நிம்மதியாக நல்ல சாப்பாடு கிடைக்கும் விசாலாட்சி இருக்கிறது ஒரு சந்துக்குள்ளே சிறிய திருமேனி அழகான திருமேனி விசாலாட்சியை கும்பிட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் காசியிலே விசாலாட்சி ஒரு பக்கம் அன்னபூரணி ஒரு பக்கம் வியாச பகவான் காசிக்கு போகிறார் அன்னபூரணியை வழிபட்டால் சாப்பாடு கிடைக்குமாமே அது உண்மைதானா அப்படின்னு வியாசருக்கே சந்தேகம் வந்துதான் சந்தேகம் வருமோ வராது இதெல்லாம் நாடகம் இவருக்கு சந்தேகம் வந்தாப்பிள்ளையும் அதை அம்பாள் தீர்த்து வச்சாப்பிள்ளையும் நமக்கு சொல்கிறதுக்கு நடிக்கிற ஒரு நாடகம் வியாச பகவானுக்கு சந்தேகம் வந்தது வியாச காசின்னு ஒரு பகுதி இப்போ இருக்குது காசியில் கங்கைக்கு அக்கறையில் வியாச காசிலேருந்து கங்கையை கடந்து வந்தால்தான் இப்போ இருக்கிற காசிக்கு வரலாம் வியாச காசிகளில் இருந்து நினைக்கிறார் கங்கையை தாண்டி போனால் காசி காசியில் போனால் அன்னபூரணி சோறு போடுவாளாம் சிஷ்ய பிள்ளைகள் ஒரு பத்து பேர் பதினோரு பேரும் காசியில் போய் அன்னபூரணி சோறு போடுவாளா மாற்றாளா இது உண்மையாக பொய்யா கடவுள்கிட்ட மட்டும் சந்தேகப்படப்படாது கடவுள்கிட்ட எப்போவுமே சந்தேகப்படக்கூடாது கடவுள் நமக்கு எல்லாம் எதை மறந்தாலும் மறக்கலாம் கடவுளை மறக்கப்படாது ஒருத்தன் கோயிலுக்கு போனான்னா ஓ காடு இஃப் யூ ஆர் சேவ் மீ இஃப் யூ கேன் எவ்வளவு சந்தேகம் பாருங்க கடவுளே அப்படி ஒன்று இருக்குமானால் அப்போ அதுவே இவனுக்கு சந்தேகம் என்னை காப்பாற்று உன்னால் முடியுமானால் அந்த ஆனாளில் போயிடறெல்லாம் அடிபட்டு போயிடும் முழுக்க நம்பணும் வியாசர் நம்பலை முத நாள் பட்னி ரெண்டாம் நாள் பட்டினி பதினோரு நாள் பட்டினி வியாசருக்கு கோபம் வந்துடுச்சு பதினோரா நாள் மத்தியானம் ஒரு வீட்டு கதவை தட்டுறார் ஒரு அம்மா கதவை திறக்கிறா மங்களமா திறக்கிறா அந்த ஊரையே சபிச்சு போடுறேன் அப்படின்னு இந்த கையை அப்படி தூக்கிட்டார் அந்த அம்மா நிற்கன்னா தூக்குன கை நின்னே போச்சு மகான் வியாசர் கீழே இறக்க முடியல அப்படி பார்க்கிறார் வியாசரே இப்போ கையை இறக்குங்கிறா இறக்கிட்டார் அம்மா நீங்க யாரு பதினோரு நாள் பட்னி இருந்து இல்லை இப்ப வீட்டுக்கு வா நான் சாப்பாடு போடுறேன் இந்த வீட்டுக்கு வா பதினோரு பேரையும் கூட்டிக்கிட்டு வியாசர் உள்ள போயிட்டார் போய் பார்த்தா வெறும் இலை தான் இருக்கு உட்கார் இலைக்கு முன்னால் உட்கார்ந்துட்டார் ஒன்னும் சாப்பாட்டை காணும் வெத்து இலைய போட்டு இலையவா சாப்பிட்றது இப்படி பார்க்குறார் சாப்பிடு குறிஞ்சு பார்க்குறார் இளைஞரே எல்லாம் இருக்குது இன்னும் இப்போ பார்த்தேன் ஒன்றும் இல்லை திரும்பி பார்க்குற எல்லாம் இருக்குது அன்னபூர்ணியினுடைய பார்வை அதில் பட்டுருச்சு வயிறாறு சாப்பிட்டார் நீ யாரு தாயேன்னார் சோறு போட வந்த அன்னபூரணி ஏன் பதினோரு நாள் பட்னி போட்ட சந்தேகப்பட்ட பாவத்துக்கு பதினோரு நாள் பட்னி போட்டேன் இப்போ உலகத்துக்கு தெரிகிறதுக்கு உனக்கு சோறு போட்டேன் நீ காசிக்குள்ளே வர வேணாம் இந்த காசியிலே இரு வியாச காசியிலே இரு இப்போவும் வியாச காசியிலே பெரிய சிவலிங்கம் என்ன கொஞ்சம் படி மேலே போகணும் ஒரு நூறு படியாவது ஏறணும் இந்த முழங்கால் தகராறெல்லாம் கீழே இருந்து பார்க்க வேண்டியதுதான் மேலே ஏறிப்போனால் அற்புதமான திருமேனி சிவபெருமான் சிவலிங்கம் காசியிலே அதுக்கு வியாச காசின்னு பேர் கீழே பார்த்தா ஒரு பக்கம் கங்கை ஓடும் ஒரு பக்கம் காசிராஜாவுடைய அரண்மனை இன்னும் தாண்டி பார்த்தா விஸ்வநாதனுடைய கோபுரம் ரஞ்சித் சிங் மகாத் மகான் ரஞ்சித் சிங் மகாராஜா ரஞ்சித் சிங் அவர் கட்டின கோபுரம் அற்புதமாக தெரியும் காசியை பொறுத்த மட்டில் திருவல்லாம் சிவலிங்கம் பகவான் ராமகிருஷ்ணர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதை ஒட்டி காசிக்கு போகிறார் காசிக்கு போனால் அவர் ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிறார் அவருக்கு மதுர் பாபுன்னு பேர் ஜமீன்தார் அவர் அவருடைய கோயிலில் தான் பகவான் ராமகிருஷ்ணர் பணியாற்றுகிறார் ராமகிருஷ்ணரையும் கல்கத்தாவிலே உள்ள அன்னையையும் நாளைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம் மதுர் பாபு அடைத்து கொண்டு போக பகவான் ராமகிருஷ்ணர் காசிக்கு போனார் ராமகிருஷ்ணர் பல கஷேத்திரங்களுக்கு கிடையாது தட்சிணேஸ்வரத்தில் இருப்பார் காளியை கும்பிடுவார் பிருந்தாவனத்துக்கு போவார் கிருஷ்ணனை கும்பிடுவார் காமர்பகூர் போவார் தப்பினா காசிக்கு போவார் வேறு எங்கேயும் அவர் போனதா சரித்திரம் கிடையாது வாழ்ந்த காலம் முழுக்க இங்கே தான் சுமார் ஐம்பது ஆண்டுகள் வாழ்க்கை ஆயிரத்தி எண்ணூற்றி இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி காசிக்கு வர்றார் ஒரு படகு இந்த காட்டெல்லாம் பார்க்கணும் காட்டுன்னா என்ன அதுவரை தெற்கு நோக்கி ஓடி வந்த கங்கை காசிக்கு வந்த உடனே வடக்கு நோக்கி ஓடும் அதுக்கு பேரு உத்தரவாகினு பேர் உத்தரம்னா வடக்கு திசை தட்சிணம்னா தெற்கு திசை தெற்கு நோக்கி போவது மரண வடக்கு நோக்கி போவது சரண காசியிலே கங்கை வடக்கு நோக்கி போகிறது அதனால தான் கங்கைக்கு காசியில பெருமை அதிகம் ரெண்டாயிரத்தி மைல் கங்கையினுடைய ஓட்டம் கூபடியில போய் சேர்ற அட மறக்கி கங்கோத்திரியில உற்பத்தி ஆகி கூபடியில் போய் சேருது அவ்வளவு தூரம் கங்கை காசிகள மட்டும் விசேஷம் மால அன்று அமணீசர்கள் கழுவேரன் வாதில் வீரா காளகண்டன் உமாபதி தருபாலா காசி கங்கையில் மேவிய பெருமாளே திருப்புகள் காசி கங்கையில் பெருமாளையா ஏன் மற்ற ஊர் கங்கைக்கு சிறப்பு இல்லையா காசிக்கு ரொம்ப சிறப்பு காரணம் வடக்கு நோக்கி போகிறாள் கங்கை உத்தரவாகினியாக பகவான் ராமகிருஷ்ணர் சொல்கிறார் கங்கை கரையிலே அறுபத்தி கட்டங்கள் காட் காட்டுன்னா குளிக்கிற நம்ம ஊரில் படித்துறைங்கிற பாருங்க அப்படி படித்தொரை துற தெரிஞ்சு இறங்கணும் குளிக்கிற பொழுது துற தெரிஞ்சு இறங்கணும் எங்கேயாவது இறங்கினா தண்ணிக்குள்ள மாட்டிக்கிடுவோம் அப்பர் சுவாமிகளுக்கு ஐயாற்றுத்துறை கிடைத்தது திருஞான சம்பந்த பிள்ளையாருக்கு தோணித்துறை கிடைத்தது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஆரூர் துறை கிடைத்தது மாணிக்க வாசக பெருந்தகைக்கு திருப்பெருந்துறை கிடைத்தது வேதமுங்கிற ஆத்தில் சைவமுங்கிற படித்துறை இவங்களுக்கெல்லாம் கிடைச்சிது வேதனரி தடைத்தோங்க மிகுசைவ துறை விளங்க சேக்கிளார் வாக்கு அறுபத்தி நாலு படித்துறைகள் காட்டுன்னு அதுக்கு பேரு இந்த அறுபத்தி நாலு படித்துறைகளில் முக்கியமானது மணிகர்ணிகா காட் ஹரிச்சந்திரா காட் தசா அஸ்வமேத காட் அகல்யாபாய் காட் இப்போ நம்மெல்லாம் கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கோம் நினப்பில் வச்சுங்க தசா அஸ்வமேத காட் அப்படின்னா என்ன தசரத சக்கரவர்த்தி பத்து அஸ்வமேத யாகம் பண்ண இடம் தசா அஸ்வமேத காட் அதை தாண்டி போனால் அகல்யா பாய் காட் அகல்யாபாயை மறந்துட்டு காசியை நினைக்க முடியாது ஏன் காசியிலே முஸ்லீம் படையெடுப்பு வடநாட்டிலே முஸ்லீம் படையெடுப்பு ரொம்ப அதிகம் அழிந்த கோயில்களும் அதிகம் தென்னாடு தப்பித்துக் கொண்டு விட்டது அவர்கள் படையெடுப்பு இருந்த காசி விஸ்வநாதர் ஜோதி பெருமான் பன்னிர ஜோதி திருத்தலங்களில் முதலாவது காசி அந்த சிவபெருமான் திருமேனி எடுத்து கங்கையில் வீசிட்டாங்க விஸ்வநாதர் இருந்த இடத்திலே மசூதி கட்டப்பட்டு விட்டது இப்போ போய் பாருங்க மசூதிக்கு முன்னால் பெரிய நந்தியம்பெருமான் இருப்பார் மசூதிக்கு எப்போ நந்தி வந்தது நந்தி இருந்த இடத்துக்கு மசூதி வந்திருக்கு நந்தி பெரிய நந்தி அற்புதமாக இருக்கும் காசியில சிவலிங்க பெருமான் இப்போ இருக்கிற இடத்துக்கு பின்பக்கம் அதுதான் பழைய இப்போ அந்த மசூதிக்கு எந்த கேடும் வரக்கூடாது என்று சுமார் ஆயிரம் பேர் இராணுவத்தினர் இரவும் பகலுமாக காவல் காக்கிறார்கள் நம்ம நாட்டில இப்படி செலவுகள் ரொம்ப அதிகம் போய் பார்த்தா தெரியும் அந்த நந்தி அவ்வளவு அழகா இருக்கு அவ்வளவு கம்பீரமா இருக்கு அகல்யா அந்த நேரத்திலே ஊருக்கு போய் சேர்கிறாள் காசியிலே கங்கையிலே அறுபத்தி நாலு கட்டங்கள் அதுல முக்கியமான ஒரு கட்டம் அகல்யா பாய் காட் ஒரு காலத்திலே முஸ்லிம் பெருமக்கள் காசியிலே உள்ள விஸ்வநாதராகிற சிவலிங்கத்தை கங்கையில் தூக்கி போட்டு விட்டார்கள் பழைய கோயில் இடிக்கப்பட்டு மசூதி உண்டாக்கப்பட்டு விட்டது இந்துர் ராணி அகல்யாபாய் காசியிலே வழிபாடு செய்ய வேண்டுமென்று ராஜஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வந்தாள் காசி கோயில் பூட்டப்பட்டு இருக்கிறது சிவலிங்கம் கங்கையில் இருப்பதாக சொல்கிறார்கள் அகல்யாபாயினுடைய துன்பத்துக்கு எல்லாம் கிடையாது விஸ்வநாதா எப்படியும் உன்னை பார்க்காம போக மாட்டேன் வந்துட்டு அந்த உறுதி கோயிலுக்கு முன்னால் அகல்யாபாய் உண்ணாவிரதம் இருக்கிறாள் எப்படியாவது நீ இருக்கும் இடத்தை எனக்கு காட்ட வேண்டும் இந்த ஆலயத்தில் திரும்பவும் விஸ்வநாதரை பிரதிஷ்டை பண்ணாமல் நான் சாப்பிட மாட்டேன் ஒரு மகாராணி அகல்யாபாய் நாற்பது நாள் நாற்பத்தி நாள் உடம்பில் ஒன்றும் கிடையாது அந்த நேரம் இனிமேல் ஒன்றுமில்லை வராது என்று நினைத்து கங்கையில் குதித்தாள் குதித்த இடத்திலே சிவலிங்கம் கிடைச்சிது அகல்யாபாய் சிவலிங்கத்தை எடுத்து வந்து விட்டாள் காசியிலே விஸ்வநாதர் சன்னதியிலே நடுவிலே வைத்தார்கள் ஒரு அறையிலே சுவாமியை எங்கே வைக்கிற பழக்கம் நடுவில் தானே வைப்போம் நடுவிலே வைத்தார்கள் காசியிலே உள்ள பண்டிதர்கள் சொன்னார்கள் இது பழைய சிவலிங்கம் அல்ல ஜோதி பிரகாசமான சிவலிங்கம் அல்ல காசின்னா சுயம்பிரகாசம்னு அர்த்தம் தானே பிரகாசிக்க கூடியது காசின்னு அதுதான் அர்த்தம் ஜோதிர்லிங்க கஷேத்திரங்களில் முதலாவது காசி நம்ம ராமேஸ்வரம் காசி ரெண்டுது பக்கத்தில் அங்கே ஒன்று இங்கே ஒன்று குழந்தை வேணுமா ராமேஸ்வரத்துக்கு போ இனி பிறவாமை வேணுமா காசிக்கு போ பிறக்கணும்னா ராமேஸ்வரத்துக்கு போகணும் இனி பிறவாமை வேணும்னா காசிக்கு போகணும் அகல்யாபாய்க்கு வருத்தம் கண்டுபிடிச்சு விட்டா சிவலிங்கத்தை ஆனால் இவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள் ஆனால் வேற சிவலிங்கம் கிடையாது ஒரு பழுத்த ஒரு பெரியவர் சொன்னார் பண்டாக்களில் ஒருவர் பண்டான்னா கோயிலில் அர்ச்சனை பண்ணக்கூடியவர்கள் உரிமை உள்ளவர்கள் காசி கோயில் பண்டாக்களுக்குத்தான் சொந்தம் அதில் ஒரு வயசான பண்டா சொன்னார் கொஞ்ச நாளைக்கு சிவலிங்கம் இருக்கட்டும் சிவராத்திரிக்கு அப்புறம் தீர்மானிப்போம் சரி என்று ஒப்பு இந்த சிவலிங்கத்தை வச்சு அகல்யா பாய் எல்லோரும் வழிபட்டார்கள் சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி எல்லா பூஜையும் முடிஞ்சுது காலம்பர வழிபாடு முடிஞ்சுது அன்னைக்கு ராத்திரி கோயிலை சாத்திட்டாங்க மறுநாள் காலையில் வந்து பார்த்தா நடுவில் சிவலிங்கத்தை காணாம் நடுவில் இருந்த சிவலிங்கம் கோயில் பூட்டியிருக்கு சிவலிங்கம் எங்கே போயிட்டு வடகிழக்கு மூலையில் போய் உட்கார்ந்துருக்கு சிவலிங்கப் பெருமான் வடகிழக்கு மூலையில் போய் உட்கார்ந்துருக்கார் வடகிழக்குன்னா ஈசான்ய மூலை ஈசான்ய மூலை சிவலிங்க பெருமான் வடகிழக்கு மூலையில் போய் உட்கார்ந்துட்டார் அந்த வயசான பண்டா சொன்னார் இவரு தான் விஸ்வநாதர்னர் எப்படின்னாங்க பழைய ஏட்டில் இருக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் விஸ்வநாதருடைய திருமேனி சிவலிங்கம் இடம் மாறி ஈசான்ய மூலைக்கு செல்லும் அதன் பிறகு வழிபாடுகள் சிறப்படையும் யாரோ எழுதி வச்சிருக்கான் நாஸ்டர் டாமஸ்ன்னு ஒருத்தன் உலகத்தில் நடக்கிறத எழுதி வச்சான் அது மாதிரி அந்த கோயிலுக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள் இன்னைக்கு சுவாமி எங்கே இருக்கார் வடகிழக்கு மூலையில் தான் இருக்கார் அந்த வடகிழக்கு மூலையில் ஒரு தொட்டி தொட்டிக்குள்ளே விஸ்வநாத பெருமான் எப்போ பார்த்தாலும் கங்கையில் அபிஷேகம் நம்மளும் கங்கையை கொண்டு போய் அபிஷேகம் பண்ணலாம் நாமும் அங்கே உள்ள வில்வத்தை எடுத்து போடலாம் முந்தையெல்லாம் அவரை தொடலாம் இப்போ கொஞ்சம் சிரமப்படுத்தலாங்க என்ன கூட்டம் அதிகமாக போச்சுன்னு ஒரு ஒரு வேலி மாதிரி போட்டு விட்டார்கள் அவரை பக்கத்தில் போய் தொட்டு பார்க்கறதுக்கான நேரம் தெரியுமா மத்தியானம் ரெண்டுலேருந்து நாலு வரைக்கும் அவர் ரொம்ப நிம்மதியாக இருப்பார் விஸ்வநாதர் அப்போ பக்கத்தில் போனா தொட்டு அனுபவித்து பார்க்கலாம் அவரை பார்க்கறதுக்கு நம்ம எத்தனையோ ஜென்மம் தவம் பண்ணி இருக்கணும் ஏழு ஜென்மம் தவம் பண்ணுனா எட்டாவது ஜென்மம் காசிக்கு போய் விஸ்வநாதரை பார்க்கலாமா அகல்யாபாய்க்கு அவ்வளவு பெருமை அந்த காட்டுக்கு பேர் அகல்யாபாய் காட்டுன்னு பேர் தசாஸ்வமேத காட் அகல்யாபாய் காட் ஹரிச்சந்திரா காட் அறுபத்தி நாளையும் சொல்ல போகிறதில்லை ஒரு அஞ்சாறு சொல்கிறேன் ஹரிச்சந்திரா காட் ஹரிச்சந்திரன் மயானத்திலே இருந்தான் அவன் பண்டாட்டி சந்திரமதி பிள்ள லோகிதாசன் அந்த கதையெல்லாம் ரொம்ப பேருக்கு தெரியாதுப்பா ஒரு பொய் சொல்லு உன்னை காப்பாற்றி போடுறேன் யாரு விஸ்வாமித்திரம் பண்ண வேலை ஒரு பொய் சொல்லு உன்னை காப்பாற்றி போடுறேன் உயிர் போனாலும் பொய் சொல்ல மாட்டேன் நம்ம நாட்டில் அப்படி ஒரு ஆள் இருந்திருக்காரு இப்போ மாத்திட்டோம் உயிர் போனாலும் மெய் சொல்ல மாட்டேன்னு நம்ம அப்படி ஆகி போயிட்டோம் காலத்தில் பொய் சொல்ல மாட்டேன் ஒரு பொய் சொல்ல ராஜ்யம் கிடைக்கும் வேண்டாம் பொண்டாட்டி ஒரு பக்கம் புல்ல ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் புல்ல பாம்பு கடிச்சு இறந்து போச்சு பொண்டாட்டி அதை அடக்கம் பண்ண கொண்டு வர்றா இவர் வெட்டியானா இருக்கார் மகாராஜா வெட்டியானா இருக்கார் கோயில் சுடுகாட்டில் பணத்தை எரித்தனும் கால் பணம் வழி இல்லை வழி இல்லை ஒரு பணம் ரெண்டு அணா கால் பணம் அரையணா உங்க மூணு பைசா வழி இல்லை எங்கிட்ட காசு இல்லைன்னா உன் கழுத்துல தங்க தாலி போட்டிருக்கியே அதை கலட்டு கொடுக்க தங்கத்தாலி என் கணவன் அரிச்சந்திரனை தவிர வேற யாருக்கும் தெரியாது வர அவளுக்கு அப்படி நீ என்ன இங்க இருக்கிறவன் உனக்கு தெரிஞ்சிருச்சே பொறுப்பு போம் போம் என் தன் கற்பு போவது என் என்று கலங்கினால் இது அரிச்சந்திரபுராணா என் கற்பு போச்சே இந்த தாலி என் கணவனுக்குத்தான் தெரியும் இது யாரோ ஒரு வெட்டியானுக்கு தெரிஞ்சிருச்சே நிமுந்தா நீ யாருன்னா சந்திரமதின்னா புரிஞ்சு போச்சு நான் தான் அரிச்சந்திரன்ண்ணா ஆனால் பணம் என்ன செய்யறது விஸ்வாமித்திரர் இப்போ வரார் பொய் சொல்லு விட்டுடுறேன் எவ்வளவு பாவம் பண்ணிவிட்டார் பாருங்க புருஷனையும் பொண்டாட்டியையும் பிரித்து பிள்ளை இறந்த பொழுது அந்த பிள்ளையை வெட்டுறதுக்கு கூட முடியாமல் இருந்து அந்த பிள்ளையை எரிக்க கூட முடியாமல் போய் கடைசி எப்படியோ ஊருக்குள்ளே போய் பிச்சை எடுத்து கொண்டாந்து அரிசியும் காசும் கொடுக்க அவன் சொல்லிட்டான் ஒரே வார்த்தை அரிசி எனக்கு வேண்டாம் காசு ராஜாவுக்கு அது வரணும்ட்டான் பொண்டாட்டியாக இருந்தாலும் சட்டம் சட்டந்தான் போனால் பெரும்பாடுபட்டால் ஏதோ பிச்சை எடுத்தால் கொண்டாந்தா வெட்டப்பா அந்த நேரத்தில் சிவபெருமானுடைய அருள் அந்த புல்லை பொழைச்செழுந்தாள் இவளும் பொழைத்தெழுந்தாள் அதெல்லாம் கதை நிறைய இருக்குது நான் அங்கே எல்லாம் ஹரிச்சந்திரா காட் ஹரிச்சந்திரா காட்டில் ஒரு பத்து பதினஞ்சு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு ஏழு எட்டு கியூவில் படுத்து கிடக்கும் அதுலேயும் கியூ அதுக்கு முன்னால் கேதார் காட் இப்போ நம்மெல்லாம் கங்கையில் ஒவ்வொரு கட்டமாக குளிச்சுக்கிட்டு இருக்கோம் மறந்துடாதீங்க கேதார் காட் அது என்ன கேதார் காட் அம்பாள் தவன் செய்கிறாள் சிவபெருமானோடு இரண்டற கலக்க வேண்டும் அவன் திருமேனியில் பாதி எனக்கு வேண்டும் பிருங்கி மகரிஷி தாயாரை சுத்தாமல் சிவபெருமானை மட்டும் உடம்போட ஒட்டி உட்கார்ந்துக்கிட்டா அம்பாள் அணைச்சு உட்கார்ந்துக்கிட்டா அனைத்தெழுந்த நாயகராக பிரருங்கி மகரிஷி என்ன பண்ணார் தெரியுமில்ல இந்த இடுப்புக்கு நடுவில் கொஞ்சம் இடைவெளி இருக்கும் வண்டாக உருவம் எடுத்து சிவனை மட்டும் சுற்றி அந்த ஆள் அப்பவும் விட மாட்டேங்கிறார் அம்பால் பார்த்தா உனக்கு சக்தி இருந்தா தானேன்னு சக்தியை பூரா உறிஞ்சுட்டான் எலும்பு கூட நிற்கிறார் அப்பவும் எலும்பு ஆடிக்கிட்டே சிவனை தஞ்சித்துது பார்த்தா சிவபெருமானே இது எல்லாம் ஆகிற உன் உடம்புல எனக்கு இடம் கொடு அப்படின்னு தவம் பண்ணின இடம் கேதாரம் வடநாட்டில் கேதாரம் கௌரி நோன்பு நோற்றாள் தீபாவளி அன்னைக்கு எம்பெருமான் உனக்கு இடம் கொடுக்கிறேன்னு கேதாரத்திலே பாதியாக அவளை ஆக்கி கொண்டாள் நோன்புக்கு கேதார கௌரி நோன்புன்னு பேரு கேதார ஈஸ்வரர் இருக்கடத்திலே ஒரு சிவலிங்கம் அது எப்படி இருக்குன்னு தெரியுமோ கேதாரத்தில சிவலிங்கம் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும் இப்ப கேதாரத்தில ஏக ஏதோ சொல்கிறாங்க இப்போத்தான் ஒரு மாத்தக்குள்ளே திரும்ப கோயிலுக்கு போகலாம்னு என்ன அந்தூர் மக்களுக்கு வேறு வருமானம் கிடையாது கேதார் பத்திரி எல்லாம் இந்த மூணு மாதத்துல தான் அவங்க புழப்பே பாவம் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிட்டாங்க ஏதோ போகலாம்ங்கிறாங்க ரொம்ப புண்ணியாது கேதாரத்திலே அம்பாள் எப்படி இருக்கிறாள் கேதாரத்திலே சிவலிங்கம் எப்படி இருக்கிறது பஞ்சபாண்டவர்கள் கைலாசத்துக்கு போகணும்னு தவம் பண்ணாங்களாம் சிவபெருமானை குறித்து சிவபெருமான் காட்சி கொடுக்கல அம்பாள் கௌரி காட்சி கொடுத்தாள் சிவபெருமானை பார்க்கணும் நீங்கள் சிவபெருமானை பார்க்க முடியாது ஏன் தெரிஞ்சோ தெரியாமலோ குருஷேத்திரத்திலே பதினெட்டு அக்குரோனி சேனை அழிஞ்சதுக்கு தருமராஜா பொறுப்பாயிட்டார் சூதாட்டத்துக்கு போகாமல் இருந்தால் அழி வந்திருக்குமா குரு அழிஞ்சதுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நல்லதோ கெட்டதோ நீ பொறுப்பாகிவிட்டாய் அதனால் சிவபெருமான் உனக்கு காட்சி கொடுக்க மாட்டார் இங்கே காட்சி கிடைக்காது கேதாரத்துக்கு போ எங்கே சொல்கிறார் உத்தரகாசியில் உத்தரகாசியில் ஒரு மரம் இருக்குது வில்வ மரம் அஞ்சு கிளை மூணு கிளை ஒரு பக்கம் ரெண்டு கிளை ஒரு பக்கம் சிவாய நம்ம நம்ம மீனாட்சி கோவில் கோபுரம் அஞ்சு கோபுரம் இந்த பாலத்தில் வரபோது தெரியும் மூணு ஒரு பக்கம் ரெண்டு ஒரு பக்கம் முத்துராமலிங்கத்தேவர் சிலையை தாண்டி வர்ற பொழுது அழகாக பார்க்கலாம் சிவாய நம அது மாதிரி களை உத்தரகாசியில் கங்கை பொங்கி பிரவாகம் எடுத்து பாய்கிறாள் உத்தரகாசியில் இதை தெரிந்து கொண்டவர்கள் கேதாரத்துக்கு போயிட்டாங்க அப்போ கேதாரத்தில் கோயிலெல்லாம் கிடையாது மலைதான் மலையில போய் பாண்டவர்கள் அஞ்சு பேர் பாஞ்சாலி தவஞ்செய்கிறார்கள் பராசக்தி ஒன்று சொன்னாள் சிவபெருமான் உங்களுக்கு காட்சி கொடுப்பார் எப்படி காட்சி கொடுப்பார்னு சொல்ல முடியாது ஏமாத்தினாலும் ஏமாற்றிப்படுவார் சரி தவன் செய்கிறார்கள் ஒரு நாள் அஞ்சு பேர் வர்ற பொழுது ஒரு எரும மாடு நாலு கால் பாய்ச்சல்ல வாழை தூக்கிக்கிட்டு ஓடி வருது எரும மாடு பாஞ்சால் விளையிடுவோம் ஏன் தெரியுமில்ல அறியாமையும் முரட்டுத்தனமும் எருமை அறியாமையும் முரட்டுத்தனமும் உள்ளவனுக்கு அந்த பேர் வைக்கணும் அதனால தான் அது மேலே யமனை உட்கார வச்சாங்க எவங்ககிட்ட அறியாமையும் மொரட்டுத்தனமும் இருக்கோ அவன் தோல்லே யமன் உட்கார்ந்து இருக்கிறான்னு அர்த்தம் எர்மபாடு ஓடி வந்தவன்ன எல்லாரும் விளையிட்டாங்க அது அந்த மலையில் அப்படி ஏறுற பொழுது பீமனுக்கு ஒரு சந்தேகம் பெரும் சிவபக்தன் ஒருவேளை இது சிவபெருமானாக இருக்குமோ ஏதோ ஒரு உள்ளுணர்வு நல்ல நேரம் ஓடுனா அது வேகமாக ஓட இவன் பின்னால் ஓட இவன் வர்றதை பார்த்து அது பூமிக்குள்ளே போக இந்த வாழை மட்டும் பிடிச்சி ஆயிரம் யானை பலத்தோடு இழுத்துட்டான் அவ்வளவுதான் அது கல்லாயிருச்சு முதுகு முதுகு தா முதுகு தண்டு முதுகு ஓரத்தில் ரெண்டு பள்ளம் வால் அப்படியே அதை இப்போ கேதாரில் சிவலிங்கம் கேதார் சிவலிங்கத்தை மேலே தடவி பாருங்க முதுகெலும்பு ரெண்டு பள்ளம் வால் எல்லாம் தெரியும் வெண்ணை சாத்தி அபிஷேகம் பண்ணி கும்பிடுறாங்க பாண்டவர்கள் அஞ்சு பேருடைய சிறிய திருமேனி அங்கே இருக்கு திருப்பனந்தாள் மடத்தினுடைய புண்ணியவான் அந்த மடாதிபதி அங்கே கேதாரத்து பாடல்களை எழுதி போட்டிருக்கிறார் தமிழ் பாட்டுக்கள் அங்கே எழுதி போடப்பட்டிருக்கின்றன கீழ் மேலுற நின்றான் திரு கேதாரமணீரே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாக்கு அதே மாதிரி திருஞான சம்பந்தர் வாக்கு சிறையாறு மடக்கிலேயே தப்பு சிறையாறும் மடக்கிலேயே கேதாரத்தில் பாடின பாட்டு இல்லை சிறையாறும் மடக்கிலேயே இங்கேவா தேனொடுவாள் முறையாளே உணத்தருவன் மொய்பவளத் தொடுதலம் துறையாறுங் கடல் தோணிபுற தீசன் துலங்குமிளம் திருநாமம் எனக்கு ஒரு காள் பேசாயே அது சீர்காழியில் பாடின பாட்டு கேதாரத்தில் பாடின பாட்டு தொண்டர் அஞ்சு களிரும் மடக்கி மலர் சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால் வண்டு பாட மயிலாள மான் கன்று தொள்ள கெண்டை பாய சுனை நீல கேதாரமே அது திருஞான சம்பந்த சுவாமி வாக்கு இந்த பாட்டு எழுதி போட்டிருக்கிறாங்க திருக்கேதாரத்தில் அங்கே எப்படி சிவலிங்கம் இருக்குமோ அதே மாதிரி பூமியோட பூமியாக ஒரு பாறை அந்த கேதார் காட் கங்கக்கரையில் இருக்குது அதை பற்றி அடுத்து ஒரு செய்தி அப்புறம் சொல்கிறேன் ஒரு பக்கம் அரிச்சந்திரா காட் கேதார் காட் ஆ ஒன்று சொல்லணுமே நாரதா காட்டுன்னு ஒன்று இருக்குது அங்கே ஒருத்தரும் குளிக்க போகிறது இல்லை படகுக்காரனை கேட்டேன் நாரதா காட்டில் கூட்டமே இல்லையே குளிச்சா என்னன்னு குளிங்க ஊருக்கு போனால் வீட்டில் கலகம் வரும்னா யாரும் குளிக்கிறது இல்லை எரும மாடு குளிக்குது நாரதா காட்டு அந்த பக்கம் போனால் மணிகர்ணிகா காட்டு மணிகர்ணிகா காட்டில் தான் நூற்று கணக்கில் எரிக்கிறாங்க எந்தெந்த ஊரில் இருந்தோ கொண்டாந்து காசிகளை எரிக்கிறாங்க காசிகளை எரிச்சிட்டா அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவுக்கு பிறப்பு கிடையாது பகவான் ராமகிருஷ்ணர் இப்போது படகில் வருகிறார் மதுர்பாபுங்கிற ஜமீன்தார் கூட்டி கொண்டு வருகிறார் அறுபத்தி நாலு கட்டங்கள் ஒவ்வொரு காட்டாக பார்த்துக்கிட்டே வாரார் பகவான் ராமகிருஷ்ணர் மணிகர்ணிகா காட்டுக்கு வந்துட்டார் மணிகர்ணிகா காட்டில் கீழே ஒரு கோயில் மேலே ஒரு கோயில் நிறைய எரிந்து கொண்டே இருக்கும் அங்கே குளித்தோம்னா காலில் கையில் வந்து இடிக்கும் ஒன்றும் கவலைப்படப்படாது ஒரு நாளைக்கு நம்மளும் இப்படித்தானே அப்படின்னு ஒரு முங்கு போட்டுட்டு வந்துடணும் மணிகர்ணிகா காட் பார்க்கிறார் அப்படி பகவான் ராமகிருஷ்ணர் திடீர்னு சமாதியாயிட்டார் இந்த கை மேலே போயிடும் முகத்திலே ஒரு பிரவச ஒரு ஒரு பரவச பேருணர்வு உண்டாகும் அப்படியே மயங்கி இருவார் உடம்பு செயலற்று போகும் இதை பார்த்த உடனே பக்கத்தில் இருந்த படகோட்டியும் மதுர பாபுவும் பகவான் ராமகிருஷ்ணரை தாங்கி கொண்டார்கள் பகவான் உடம்பை அப்படியே படகில் படுக்க வைத்தார்கள் கரைக்கு கொண்டு வந்தார்கள் கங்கை கரையிலே கொண்டு வந்து போட்டார்கள் அரை நேரம் சிவாய நம சிவாய நம சிவாய நம விஸ்வநாதா விஸ்வநாதா விஸ்வநாதா விஸ்வநாதா அகிலேசா அகிலேசன்னா என்ன அர்த்தம் அகில ஈசன் அந்த பெருமானுக்கு அகிலேசன்னு பேரு அகில ஈசன் விஸ்வநாதா விஸ்வநாதா விஸ்வநாதா அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உணர்வு வந்தது எந்திரிச்சு உட்கார்ந்தார் பகவான் ராமகிருஷ்ணர் சமாதிக்கு போனா திரும்பி வர முடியாது பகவான் ராமகிருஷ்ணரால மட்டும் முடியும் ஏன்னா அவர் மனுஷர் இல்லை அவதாரம் இறங்கி வந்த அவதாரம் அதை நாம் நாளை சிந்திப்போம் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டார் சாமி எப்படி சமாதியா நீங்க இல்லே அந்த மணிகர் ரியா காட்டுகிட்ட போனன்னா உயரமா ஒருத்தர் செவப்பா இருக்கார் ஜடாமுடியோடு இருக்கார் அவர் வந்து இறந்து போனவங்க எல்லாருக்கும் பக்கத்துல நிற்கிறார் அந்த அம்பாள் பராசக்தி அன்னபூரணி விசாலாட்சி முந்தானையினால விசிற்றா இவர் பக்கத்துல நின்று தாரக மந்திரத்தை ராம் ராம் ராம் ராம் எல்லார் காதலையும் ஓதுகிறார் அந்த ஆன்மாக்கள் மோட்சத்துக்கு போகின்றன இந்த காட்சியை பார்த்தேன் கங்கைக்கு வந்து காசி விஸ்வநாதரை பார்த்துட்டோமேனு நினைச்சேன் சமாதியாயிட்டேன்னார் எழுதியிருக்கார் இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது எழுவது எண்பது அதுக்குள்ள ஒரு ஒரு காலகட்டம் அங்கிருந்து புறப்பட்டு வர்றார் ஒரு பரம ஞானி தொந்தியும் தொப்பையுமா ஏத்தாப்பில் வர்றார் தொந்தி தொங்குது அவருக்கு சிரிச்ச உடைக்கு குண்டான ஆள் பகவான் ராமகிருஷ்ணர் அவரை பார்த்த உடனே கும்பிட அவர் இவரை பார்த்த உடனே கும்பிட ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு ஒரு பஞ்சகங்கா காட்டுன்னு ஒரு பகுதி பஞ்சகங்கா காட் அந்த இடத்துல ஒரு கோயில் ரெண்டு பேரும் போய் அங்கே உட்கார்ந்து இருக்காங்க ஒரு பக்கம் அந்த சாமி ஒரு பக்கம் பகவான் ராமகிருஷ்ணர் அந்த சாமி யாரு நம்ம மதுரை அரசரடியில் சமாதி கொண்டிருக்கக்கூடிய குழந்தையானந்த சுவாமிகள் நம்ம ஊரில் குழந்தையானந்த சுவாமிகள்னு அவருக்கு பேர் மகான் குழந்தையானந்த சுவாமிகளுக்கு மூணு இடத்துல சமாதி திருவண்ணாமலையில் ஒன்று தென்காசியில் ஒன்று மதுரையில் ஒன்று அரசரடியில் உட்காருவார் இருபத்தொன்னாவது நாள் சமாதியை விட்டு எந்திரிச்சிடுவார் அதெல்லாம் சன்னியாசிகளுக்கு சட்டையை கலற்றாப்பின நம்ம இந்த சட்டையை கலட்டி விட்டு புது சட்டை மாற்றம் இல்லை அது மாதிரி அவர் காசியில் ரொம்ப நாள் வாழ்ந்தார் குழந்தையானந்த சுவாமிகளுக்கு காசிகளில் பேர் திரைலிங்க சுவாமிகள்னு பேர் காசியில் பலகாலம் வாழ்ந்தார் ஹனுமான் காட்டுன்னு ஒரு பகுதி சங்கர மடம் இருக்கிறது பாரதியார் பலகாலம் இருந்த இடம் ஹனுமான் காட்டு ஹனுமான் காட்டுக்கு பக்கத்திலே சங்கரமடம் சங்கரமடத்திலே ருக்மணி அம்மாள்னு ஒரு அம்மா அந்தனர் அந்த அம்மாவுக்கு சுமார் எண்பது வயசு இருக்கும் ருக்மணி அம்மா அந்த காலத்தில் ஒரு பிரார்த்தனை பண்ணி கொண்டாள் என்ன பிரார்த்தனை எனக்கு ஆண் குழந்த பிறந்தால் ஆயிரம் பேருக்கு சோறு போடுறேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டான் பிரார்த்தனை பண்ணுற பொழுது உடம்பும் வசதியாக இருந்தது கையில் பணமும் வசதியாக இருந்தது புள்ள பிறந்தது அப்புறம் மறந்துவிட்டா நம்ம மறந்துடுறோமில்ல இந்த பிரார்த்தனை எல்லாம் மறந்துட்டா பையனுக்கு கல்யாணம் ஆச்சு மருமக வந்தால் பேரம் பேத்தி கடைசி இவளை கொண்டாந்து காசுகளை உட்காந்து விட்டாங்க காசிகளே ஹனுமான் காட்டில் இருக்கிறா நினப்பு மட்டும் வருது ஆயிரம் பேருக்கு சோறு போடணுமே இப்போ நான் எங்கே போவேன் ஹனுமான் காட்டில் ஏதோ அவளுக்கு சாப்பாடு நடக்குது சங்கர ரொம்ப சிறப்பாக இருக்கிறது என்ன செய்யலாம் பக்கத்தில் உள்ள ஒருத்தி சொன்ன ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை ஒன்று செய் திரைலிங்க சுவாமிக்கு சோறு போடும் நம்ம குழந்தையானந்த சுவாமிக்கு அங்கே என்ன பேர் திரைலிங்க சுவாமிகள்னு பேர் திரைலிங்க சுவாமிகளுக்கு சோறு போடுது திரைலிங்க சுவாமி எப்படி தெரியுமா கங்கையில் மல்லாக்கப்படுத்து நீந்திக்கிட்டே வருவார் மீனாட்சி கோயில் பொற்றாமரை குளத்தில் மல்லாந்து நீந்தினவர் குழந்தையானந்த சுவாமி மீனாட்சியின் குழந்தைன்னு அவருக்கு பேரு குழந்தையானந்த சுவாமிகளுக்கு அவர் அங்க காசியிலே கங்கையிலே அப்படி மல்லாக்கப்படுத்து நீந்திக்கிட்டே வரார் ருக்மணி அம்மாள் காலில் போய் விழுந்தார் சாமியை நாளை மத்தியானம் நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடணும் சாமி சிரிச்சபடி சரின்ட்டார் மறுநாள் மத்தியானம் சாமி வந்துட்டார் நல்ல சாப்பாடு அந்த அம்மாவே பரிமாறினார் அதான முக்கியம் எழுபது எண்பது வயசில் குனிஞ்சு நிமிர்ந்தாவில்ல தெரியும் அந்த காலத்து உடம்பு காப்பி சாப்பிடாம நீராக்காரம் சாப்பிட்ட உடம்பு குனிஞ்சு நிமுர்ந்துது இப்போ காப்பி சாப்பிட்ற உடம்பு ஒன்றும் செய்ய முடியலை நம்மளால் அந்த அம்மா பரிமாறினா சாமி திவ்யமாக சாப்பிட்டார் சாப்பிட்டு முடிஞ்சுது ஒரு மாதிரியாக சிரிச்சுட்டு எந்திரிச்சு போயிட்டார் ஏன் சிரித்தார் தெரியலை எச்சியலை கிடக்கு அந்த அம்மா என்ன பண்ணால் இலை எடுத்தால் ஞானிகள் சாப்பிட்ட இலையை கால் படக்கூடிய இடத்தில் போடக்கூடாது குழியை தோண்டி அதில் போட்டு புதைக்கணும் இது நம்ம சம்பிரதாயம் அதே மாதிரி அவங்களுக்கு இலை போடுற பொழுது விரிச்ச இலையை கொண்டாடப்படாது இந்த பொன்னிறமாக இலை சுருட்டிக்கிட்டு இருக்கும் பாருங்க வாழை மரத்தில் அதைத்தான் கொண்டாடணும் அப்பர் சுவாமிகளுக்கு சாப்பாடு போடுற பொழுது அப்பூதி அடிகளுடைய புள்ள அந்த இலையை எடுக்க போய்தான் பாம்பு கடிச்சுது குறுத்து வாழை மல்லலம் குறுத்து அந்த அம்மா எல்லாம் ஏற்பாடு பண்ண சாப்பாடு போட்டா சாமி சாப்பிட்ட உடனே குழியை தோண்டி அந்த இலையை புதைச்சுட்டான் வந்து பார்க்கறா இன்னொரு இலை கிடக்கு அதே என்னடா இது சாமி சுத்தமாக சாப்பிட்ருக்கார் சாப்பிட்ற பொழுது இலையில எதையும் மிச்சம் வைக்கப்படாது இதெல்லாம் நல்ல பழக்கம் வேணாம்னா வேணாமன்னு சொல்லிவிடுங்க அதை வாங்கி கொஞ்சத்தை ஒதுக்கக்கூடவே கூடாது எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் தவிக்கிறான் சாமி சாப்பிட்ட இலை சுத்தமாக இருக்குது கொண்டே போட்டுட்டு வந்தால் மூணாவது இலை கிடக்கு இன்னும் குழியை தோண்டி தோண்டி கை ஓஞ்சி வச்சு குறிஞ்சு குறிஞ்சி எடுக்கணும் நாலாவது அஞ்சாவது ஆறாவது பதினஞ்சு இருபது முப்பது எழுபது எண்பது பாட்டி ஒரு வழி ஆயிட்டான் குனிஞ்சு குனிஞ்சு எடுத்தாவில்ல தெரியும் இன்றைக்கி டேபிளில் உட்காந்து நீ முந்தவுடுக்கி சாப்பிட்றீங்க கீழே உட்காந்து குனிஞ்சு சாப்பிட்டாதான் வயிற்றுக்கும் நல்லது உடம்புக்கும் நல்லது அந்த தசைகளை அமுக்கிட்டால் நல்லா பசிக்கும் ஜீரணமாகும் இன்றைக்கி இந்த டேபிளில் உட்காந்து அப்படியே கைக்கும் ஆய்க்கும் பக்கத்தில் வச்சு சாப்பிட்றோம் எங்கேயாவது கீழே உட்காந்து சாப்பிட்டா ஒரு மயிலுக்கு அப்பாலிருந்து சாப்பிட்றாப்போல தோணுது கெட்டு போயிட்டோம் இது பழைய காலம் சாப்பிட்டு எந்திருக்கிறது ஒரு உடற்பயிற்சி உடம்பு நல்லா இருக்கு அதுக்காக எண்பது வயசுலையா பாட்டிக்கு இவ்வளவு உடற்பயிற்சி தவிச்சு போனா சாமிக்கிட்ட போகிறா சாமி நீந்திக்கிட்டே இருக்காரு அனுமான் காட்டு கங்கை கரலை போய் பார்த்தா என்ன இலை வளருதா எப்படி இருக்கும் பாட்டிக்கு சாமு கண்ணீர் விட்டா ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறேன்னு வேண்டிக்கிட்டு இல்லை ஆயிரம் இலையாவது எடுக்க சாமி கேட்டது என்னங்க தப்பு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறேன்னு சொன்ன ஆயிரம் இலையாவது எடுக்க சாமி என்னால் ஓஞ்சு போயிட்டே முடியல ஆயிரம் இலையா பிரார்த்தனை பண்ற பொழுது யோசிச்சு பிரார்த்தனை பண்ணும் பண்ணிட்டா மனசார அதை சுருக்கமா செய்யும் போதும் இப்போ சரியா போயிடும் அந்தலையே கொண்டே போட்டால் சரியா போச்சு இந்த சுவாமி திரைலிங்க சுவாமி பகவான் ராமகிருஷ்ணர் இவரை பார்த்துட்டார் பகவான் ராமகிருஷ்ணர் எழுதுகிறார் திரைலிங்க சுவாமி ஒரு மகான் நாம் காண முடியாத மகான் எழுதியிருக்கார் சுவாமிஜி விவேகானந்தர் அவரை பார்த்துருக்கார் திரைலிங்க சுவாமி உடைய பஞ்சகங்கா காட்டில் மேலே இருக்கு பஞ்சகங்கா காட்டுன்னு ஒரு பகுதி காசிக்கு இதெல்லாம் போய் பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களை இப்போ காசியை கூட்டிகிட்டு போய் ஒன்றொன்னா காமிச்சுக்கிட்டுருக்கேன் பஞ்சகங்கா காட்டில் ஒரு நூறு படி ஏறணும் என்ன பண்ணுறது கங்கைக்கு போயிட்டால் படி ஏறி இறங்கணும் வேறு வழி இல்லை ஒரு வயசுலே போயிடணும் ரொம்ப வயசானப்புறம் போனால் கஷ்டம் பஞ்சகங்கா காட்டில் ஏறுனா முட்டி பேந்து போயிடும் ஒரு நூறு படி மேலே ஏறி போனால் ஒரு பக்கம் பிந்து மாதவர் பிந்து மாதவர் மூணு மாதவர் கும்பிடணுமா நம்ம ராமேஸ்வரத்தில் சேது மாதவர் ராமேஸ்வரத்தில் சேது மாதவர் காசியில பிந்து மாதவர் மூணாவது கயாவில அவருக்கு ஏதோ ஒரு பேரு மாதவர் வரும் இந்த மூணு மாதவரையும் கும்பிடணுமா வேணி மாதவர் வேணி மாதவர் மூணு கும்பிடணுமா சில பேர் அயோத்தி அலகாபாத்தில் வேணி மாதவருங்கிறாங்க அதுதான் பொருத்தமாக தெரியுது ஏன்னா வேணின்னா முடின்னு அர்த்தம் அலகாபாத்தில் போய் முடி எடுக்கிற பழக்கம் உண்டு இந்த மூணு மாதவர் சேது மாதவர் பிந்து மாதவர் வேணி மாதவர் பிந்து மாதவர் கோயில் அவ்வளவு அழகாக இருக்குது அதுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா திரையிலிங்க சுவாமிகள் சமாதி பள்ளத்துக்குள்ளே சமாதி அங்க போய் உட்காந்தீங்கன்னா மனசு நிம்மதியா இருக்கும் ஆயிரம் கவலைகள் ஓடி போயிடும் சாயந்தரம் நேரத்தில் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்தா போதும் பேட்ரிக்கு சார்ஜ் போட்டாப்பில் இருக்கு ஸ்ரீகாந்தன்னுடைய நண்பர் ஆடிட்டர் அவர் தான் இதை கண்டுபிடிச்சாரு இந்த சமாதி கோயில அப்புறம்தான் அங்கே போய் கும்பிட்டான் திரிலிங்க சுவாமி அங்கே படம் வச்சிருக்காங்க பகவான் ராமகிருஷ்ணரும் திரிலிங்க சுவாமியும் பக்கத்தில் உட்கார்ந்து படம் அப்புறம்தான் இவ்வளவு கதை எங்களுக்கு தெரிஞ்சிது எங்கே காசியில் கங்க கரையில் இத்தனை காட் பகவான் ராமகிருஷ்ணர் காசியில் ஒரு வாரம் இருந்தாராம் அப்போது மதுர பாபுட்ட சொன்னாராம் எனக்கு ஒரு ரிக்ஷா ஏற்பாடு பண்ணி கொடுங்க எதுக்கு நடந்து போகிற ஆள் இவருக்கு எதுக்கு ரிக்ஷா சரின்னு ஏற்பாடு பண்ணாராம் ரிக்ஷாவை எதுக்கு பயன்படுத்த போகிறார் பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு நாளைக்கு நாலு முறை இந்த பயன்படுத்தணும் சிறுநீர் கழிக்கிற பொழுது காசிகள சிறுநீர் கழிக்கப்படாது காசி முழுக்க சிவலிங்கம் அதனால சிறுநீர் வர்ற பொழுது கங்கையை தாண்டி இந்த ரிக்ஷாவில ஏறி போய் சிறுநீர் கழிச்சுட்டு வந்துடுறேன் நாலு நாள் நாலு வேளையாவது சிறுநீர் கழிக்கணும் பகவான் ராமகிருஷ்ணர் காசியிலே சிறுநீர் கூட கழிக்கப்படாதுன்னு ஒரு வாடகைக்கு ரிக்ஷா ஏற்பாடு பண்ணி கங்கைக்கு அக்கறையில் போய் கழிக்கிறார் இப்போ கங்கையில் எல்லா சாக்கடையும் சேர்ந்துட்டுருக்கு நம்ம பண்ணுற பாவம் அவ்வளவு சாக்கடை ஆமாம் இவ்வளவு சாக்கடை சேருது அதில் குளிக்கிறமே நமக்கு நல்லதா கெட்டதா ஒரு பெரியவர் ரொம்ப காலம் காசியில் ஆராய்ச்சி பண்ணார் எந்த பாக்டீரியாவையும் அதிகபட்சம் ஆறு மணி நேரத்திற்குள் அழித்து சுத்தமாக்கக்கூடிய ஆற்றல் கங்கோதிரிகளே உற்பத்தியாகி பனி தண்ணீராய் வரக்கூடிய கங்கைக்கு இருக்கிறதுன்னு எழுதிட்டு போனார் பத்திரிகை செய்தி இல்லைன்னா கங்கா தீர்த்தத்தை வீட்டில் கொண்டே இருக்கும் செட்டி எல்லா வீட்டிலையும் கங்கா வச்சிருப்பாங்க ஏன் இறக்குற பொழுது கங்கா தீர்த்தத்தை ஒரு புண்ணியம் ஊத்துனா கங்கையில குளிச்சாப்புல கங்கை தண்ணீரை குடிச்சாப்புல ஆயிரம் பாவம் பண்ணி இருக்கியா கங்கையில போய் குளிச்சுட்டு வா யாரு சொல்றா ஏஎம் ராஜகோபாலன் சொல்றார் குமுதம் ஜோதிடம் ஆசிரியர் புகழ் பெற்ற புண்ணியவான் குழந்த பேர் இல்லையா கங்கையில் போய் புருஷனும் பொண்டாட்டியும் மூணு நாள் இருந்து குளித்து விஸ்வநாதருக்கு கங்கையினாலும் வில்வத்தினாலும் அபிஷேக அர்ச்சனை செய்யுங்கள் குழந்த பிறக்கும் கங்கைக்கு அவ்வளவு பெருமை காசிக்கு போய் ரொம்ப பேர் குழாயில் குளிக்கிறாங்க தனியாயத்தை எங்கே போய் சொல்கிறது கங்கையில் போய் குளிக்கணும் என்ன கங்கை படித்தொட ரொம்ப வழுக்கும் நம்மளால அங்கே தான் துணி துவைக்கிறாங்க உத்தரப்பிரதேசம் மாதிரி சுத்தமல்லாத பகுதி பார்க்க முடியாது அவங்களுக்கு அது பழகி போச்சு அங்கே போய் குளிக்கணும் ஒவ்வொரு முறையும் ரொம்ப பேர் காசிக்குள்ளே போகிற பொழுது காசியை விட்டு போகிற பொழுது கையை தட்டிட்டு போவாங்களாம் விஸ்வநாதா உன் சொத்தில் ஒன்றையும் கொண்டுகிட்டு போகலைன்னு அர்த்தமாக அப்படிப்பட்ட இடம் காசிக்கு அஞ்சு பெருமை என்ன மல்லிகைப்பூ வாங்கிட்டு போங்க அந்த ஊரில் மணக்காது நம்ம மதுரை மல்லி கூட மணக்காது மண்ணாத்தான் இருக்கும் பூ மாடு முட்டாது கனமான மாடு சரியான மாடு நம்மளை இடிச்சுக்கிட்டு போகும் மாட்டு கொம்பத்தொட்டா கூட மாடு முட்டாது இன்றைக்கும் காசு இல்லை அப்படி சந்துகளுக்குள்ளே மாடு தான் போக முடியும் நம்மளும் உள்ளே புகுந்து போயிடுவோம் மாடு முட்டாது பூ மணக்காது பிணம் நாராது ஆறு மாசம் வச்சிருந்தாலும் பிணம் நாராது பள்ளி சொல்லாது இந்த கௌரி பஞ்சாங்கம் எல்லாம் வைக்கிறீங்கல்ல கிழக்கில பள்ளி சத்தம் போட்டா நல்லது மேற்குல சத்தம் போட்டா நல்லதுன்னு அந்த பள்ளி அங்க சொல்லவே சொல்லாது ரொம்ப முக்கியம் கருடம் பறக்காது ஏன் பறக்காது ஏன் பறக்காது ராமேஸ்வரத்திலே சிவலிங்க பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று ராமரும் சீதையும் உட்கார்ந்திருக்கிறார்கள் ஆஞ்சநேய சுவாமி சொல்கிறார் காசியில் போய் சிவலிங்கம் கொண்டாரேன் வீட்டில் பிரதிஷ்ட பண்றதுக்கு காசி சிவலிங்கம் கொண்டாடணும் கையை தட்டி விட்டு காசிக்குள்ளே செல்வார்கள் சார்ந்தோர்கள் காசியிலிருந்து வெளியில் வர்ற பொழுதும் கையை தட்டி விட்டுத்தான் வர வேண்டும் காசி கங்கைக்கு அவ்வளவு சிறப்பு காசிக்கு அவ்வளவு சிறப்பு நதிகளில் நான் கங்கையாயிருக்கிறேன் என்று கீதையிலே எம்பெருமான் பேசுகிறார் கங்கோத்திரியிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய கங்கை காசி வரை வந்து அதற்கு போகிறது நம்ம கூட இன்னைக்கு கங்கா ஸ்நானம் தான் கேட்குறோம் தீபாவளியில் எங்கே கும்பிட்டாலும் சரி கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படித்தான் கேட்குறோம் வானம் மண் பாதாளம் மூணுலையும் பாஞ்சது கங்கை வானத்திலிருந்து மண்ணு மண்ணிலிருந்து பாதாளம் மூணுலையும் பாஞ்சது கங்கை அந்த கதை ஒரு பெரிய கதை இமவானுக்கு ரெண்டு பொண்ணு ஒருத்தி கங்கை அப்புறம் பிறந்தவ பார்வதி கங்கையை இமவானும் மனோரமையும் தேவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள் வழிபாட்டுக்காக சகரன் அஸ்வமேதையாகம் செய்தான் தேவேந்திரன் குதிரையை திருடிக்கிட்டு போய் பாதாள லோகத்திலே கபில முனிவருக்கு பக்கத்திலே கட்டிவிட்டான் சகரனுடைய பிள்ளைகள் அறுபதாயிரம் பேர் உலகமெல்லாம் தேடினார்கள் கடைசி பாதாள லோகத்துக்கு போனார்கள் கபில முனிவருக்கு பக்கத்திலே குதிரை வந்த கோபத்திலே கபிலர் மீது பாய்ந்தார்கள் பேசாமல் குதிரையை கொண்டுகிட்டு வந்திருக்கணும் பாஞ்சவுடனே முடிச்சு பார்த்தார் அறுபது ஆயிரம் சாம்பல் குவியல் முடிஞ்சு போச்சு குதிரையை யாரோ போய் கொண்டுகிட்டு வந்து அதுக்கப்புறம் யாகத்தை முடிச்சு அறுபதாயிரம் பேரும் மோட்சத்துக்கு போகணுமே என்ன வழி அறுபதாயிரம் சாம்பலிலும் கங்கை படுமானால் இவர்கள் மோட்சத்துக்கு போகலாம் கங்கை ஆகாசத்தில் இருக்கிறார் எப்படி இங்க வர்றது பாதாள லோகத்துக்கு போகணும் ஒன்னும் வழியில்ல சகரனுடைய மூத்த பண்டாட்டியின் பிள்ளை அசமஞ்சன் பட்டத்துக்கு வந்தான் அவன் அம்சுமான் பட்டத்துக்கு வந்தான் அவன் புள்ள பட்டத்துக்கு வந்தான் அவன் பகீரதன் தவங்கிடந்தான் சிவபெருமானை நோக்கி தவங்கிடந்தான் ஏன் கங்கை பாயுமானால் அதை தாங்கக்கூடிய ஆற்றல் சிவனுக்கு அன்றி யாருக்கும் கிடையாது கங்காதேவி வர்றேன்னு ஒத்துக்கிட்டா எல்லாரும் சொன்னார்கள் சிவபெருமானை பிடிச்சிக்கோ அவர் தான் தாங்கக்கூடியவர் சிவபெருமான் தலையை விரிச்சபடி நிற்கிறார் அந்த படமே அங்க இருக்கு சிலையே காசியில் இருக்கு அப்படி தலையை விரிச்சபடி நிற்கிறார் கங்காதேவி ஒரே பாச்சலா பாய்கிறாள் என்ன சொல்லிவிட்டு பாய்கிறாள் இந்த சங்கரனையும் சேர்த்து அடித்து கொண்டு பாதாளத்துக்கு போவேன் எவ்வளவு ஆனவா சிவபெருமானையும் சேர்த்து அடிச்சுக்கிட்டு போயிடுவேன் அங்கிருந்து கங்கை பாய்கிறாள் சிவபெருமான் தலை சடாமுடிய விருச்சார் கங்கை வந்து பாய் பாய்ந்து கொண்டே இருக்கிறாள் தண்ணிய இறைவர் ஷடாமகுடத்துள் கங்கை அடங்கும் காலமேகத்திட்ட வந்து கேட்டாங்க குடத்தில் கங்கை அடங்கும்னு பாடுறாங்க குடத்தில் எப்படி கங்கை அடங்கும் அவர் அழகா பாடினார் இறைவன் சடாம குடத்தில் கங்கை அடங்கும் இறைவன் ஷடாமகுடத்தில் கங்கை அடங்கும் அடங்குதா கங்கையை காணான் பகிரதம் தவிச்சான் சிவபெருமானேன் நான் உள்ளே மாட்டிக்கொண்டு விட்டாள் வர முடியலை பாதாளத்துக்கு போகணுமே கொஞ்சம் கருணை காட்டுங்கோ ஏழு முடிய பிச்சு விட்டார் ஏழு கங்கை புறப்பட்டது கிழக்கு நோக்கி மூணு மேற்கு நோக்கி மூணு ஒன்னனுக்கும் ஒவ்வொரு பேரு அழகு நந்தா வரலாம் அப்படி வந்ததுதான் ஒன்னே ஒன்று பகிரதனுக்கு பின்னால நான் போறேன் என் பின்னால வா பாதாள லோகத்துக்கு வா புறப்பட்டு கங்கை வேகமாக வர்றான் ஜான் முனிவர் அடிச்சுட்டு போயிட்டார் முனிவர் பார்த்தார் அப்படியே எடுத்து குடிச்சுட்டார் ஆற்றல் தவத்துக்கு பகிரதம் ஐயா சாமி பாதாளத்துக்கு போகணுமே என்ன பண்ணுவேன் காது வழியா விட்டாராம் அதனாலே ஜானஹூ முனிவர் காது வழியா வந்தால் கங்கை ஜான்கவின்னு பேரு ஒரு வழியா கீழே கொண்டுகிட்டு போனான் பாதாளலோகத்துல கொண்ட சேத்தான் எல்லாருக்கும் மோட்சம் கிடைச்சது காசி கங்கை கங்கையை முடிச்சுட்டு மிச்ச கதைக்கு போவோம் துளசிதாசர் துளசிதாசர் காசியில் பலகாலம் வாழ்ந்தவர் அவர் வாழ்க்கை துளசிதாசருக்கு ஆரம்ப காலத்துல ரொம்ப பெண்ணாசை உண்டு சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுது பெண்களுக்கு நடுவில் போய் உட்கார்ந்துக்குவார் அவங்க அம்மா பார்த்தா இந்த பிள்ளைய எப்படி திருத்தலாம் ஊரில் எல்லாரும் சொன்னாங்க கல்யாணம் பண்ணிவை சரியாக போயிடும் நம்ம சொல்கிறோம் இல்லை வைத்தியத்தை எப்படி திருத்தலாம் கல்யாணம் பண்ணிவை சரியாக போயிடும் சரியாக போகாது நம்ம கூட்டிக்கிட்டு தெரிஞ்சா அவ கூட்டிக்கிட்டு தெரிய போகிறா பொறுப்பை மாற்றி கொடுத்துக்க கல்யாணம் பண்ணி விட்டாங்க மமதான்னு பேர் பொண்டாட்டிக்கு இருபத்தி மணி நேரமும் மமதா மமதா மமதா மமதா ஒன்றும் சம்பாதிப்பு கிடையாது அவளுக்கு கோபம் தாங்களே எடுத்த விட்டு காரியை கேட்டால் எங்கள் வீட்டுக்காரர் பேங்கில் வேலை பார்க்குறாருங்கிறா அடுத்த வீட்டுக்காரியை கேட்டால் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறாங்கிறா ஒருத்தர் எங்கள் வீட்டுக்காரர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர் எங்கள் வீட்டுக்காரர் மந்திரி உங்கள் என்ன பண்ணுறாரு என்னையே சுற்றிக்கிட்டுருக்காரு அப்படின்னு நான் எப்படி சொல்லுவேன் மனசு வருத்தப்படுமா இல்லையா ஒரு நாள் கேட்டே விட்டா இந்த மனுஷனுக்கு சொரணை வந்துருச்சு கட்டு சாதம் கட்டு நான் போய் மூட்டை தூக்கியாவது காசு கொண்டாரேன் ஆம்பளை சம்பாதிச்சு சாப்பிடணும் அப்பா சொத்தில் சாப்பிடக்கூடாது சரி கட்டு கட்டி வாங்கிக்கிட்டு நம்ம ஆள் புறப்பட்டு போயிட்டாரு ஆத்மா சில பேர் பேர் சொல்கிறாங்க அவருக்கு அது அவங்க அப்பா பேருன்னு சில பேர் சொல்கிறாங்க புறப்பட்டு போயிட்டார் நடந்து போகிறார் அடுத்த ஊருக்கு போகணும் காசி காசி பக்கத்தில் கிராமத்தில் இருக்கிறாங்க அங்கே போய் மூட்டை தூக்கியாவது சம்பாதிக்கணும் வந்தாரா ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்து வந்துட்டார் உத்தேசமாக தெருவில் கல் போட்டிருந்தான் காலு போய் கல்லில் மோதிருச்சு அதான் சரி கல் இடிச்சு பிடிச்சின்னு சொல்லப்படாது கல்லை வந்து இடிச்சிது டே ராமசாமி நான் தாண்டா கல் இடிக்கிறேன்னு நம்ம தான் போய் இடிச்சுக்கிட்டோம் ஆனால் என்ன சொல்லுவோம் கல் இடிச்சு பிடிச்சி நிலவாசப்பொடி முட்டிருச்சு அதுவாக வந்து முட்டுனுச்சு அடுத்தவன் மேல பழகி போட்டே பழகி போயிட்டான் காலில் கல்லு இடிக்கல கல்லில் கால் இடிச்சு மமதாண்ணா மமதா பொண்டாட்டி வேறு அவ்வளவுதான் நெனைப்பு வந்துடுச்சு அவளை விட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டோமே சே என்ன வாழ்க்கை அவள் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது கட்டுச்சோத்து மூட்டையை தூக்கி எரிஞ்சான் போன வேகத்தை விட ரெண்டு பங்கு வேகம் திரும்பிட்டான் வாயு வேகம் மனோவேகமாக திரும்பி வர்றான் farichana every action there is an opposite and equal reaction and that kala thil solluvanga this is more than equal reaction avuladi veghamga odi varran raatri 7 mani veetukku vandtan kadavathatta na avunga amma kadavath teranda mama da yengena avu amma vittukku poytan ivan eppada povarana ava kaathu kadanthirukka indaalu avala vittadane enna seiyiradu odane povanum vandathiya ipave paakanum aase ஓடுனா அது அங்கிட்டு பதினஞ்சு கிலோமீட்டர் ஓடுனா ராத்திரி பத்து மணி ஆகிடுச்சு ஆற்றில் வெள்ளம் போய்ட்டுருக்கு இந்த வெள்ளத்தை தாண்டி போகணும் எப்படி தாண்டலாம் ஒரு கட்டை நீளமாக வந்தது ஒரு துணியை சுற்றி இருந்தாங்க அந்த கட்டையில் ஏறி உட்காந்துக்கிட்டான் அப்படி இப்படியுமா தள்ளிக்கிட்டு போகிறான் குளிர் அடிச்சிது அந்த கட்டைக்கு ஒரு துணி பொறுத்திருந்தாங்க துணியை உருகினான் புழிஞ்சான் போர்த்திக்கிட்டான் குளிர் கடக்கமாக இருக்குது அந்த கட்டையிலையே உட்காந்து அது ஒரு கட்டை இது ஒரு கட்டை உட்காந்துக்கிட்டு அக்கறைக்கு போயிட்டான் அக்கறையில் போய் இறங்கிட்டான் இறங்கிட்டு அந்த துணியை போர்த்தனபடி மாமியார் வீட்டுக்கு ஓடுறான் ராத்திரி பன்னெண்டு மணி மாப்பிள்ள வருவார்னு கதவையாக திறந்து வச்சிருப்பாங்க போய் பார்க்குறான் கதவை தட்டுறான் யாரும் திறக்கலை வெளியில் வந்தான் ஒரு விழுது தொங்குது ஆலமரத்தில் விழுதை பிடிச்சி ஏறுனா வலித்து விட்டுது மண்ண கையில தேச்சா மூச்சு பிடிச்சா மமதான் ஏறிட்டான் ஏறி நடு வீட்டில் வந்து குதிச்சான் திருடந்த வந்து பார்த்தா மாப்பிள்ள வந்திருக்கார் எப்படி இருக்கு மாமியாருக்கு போய் சொன்ன உன் புருஷன் வந்துருக்கிறாரி ஓடி வந்து பாக்குறா என்னங்க என்னங்க இல்ல போனா உன் நெனப்பு வந்துருச்சு உன்னை விட்டுட்டு வாழ்க்கையா அதான் ஓடி வந்துட்டேன் என்னங்க என்ன இந்த துணியை போர்த்தி இருக்கிறீங்க அப்போத்தான் பார்க்குறான் இது என்ன துணி பணத்துக்கு போர்த்துற துணி கிப்பான் துணின்னு பேர் அப்போ அந்த கட்டை எரிஞ்சு எரியாமலும் அள்ளி விட்ட பணம் இப்போ பயமாக இருக்குது பணத்தை பார்த்தபோது பயம் இல்லை அது மேலே ஏறி உட்கார்ந்த பொழுது பயம் இல்லை எடுத்து போர்த்தன பொழுது பயம் இல்லை மனசுக்குள்ளே மமதாக இருந்தா இப்போ பயமாக இருக்குது தூக்கி எறிஞ்சிட்டான் ஆமாம் எப்படி வீட்டுக்குள்ளே ஏறி வந்தீங்களே எப்படி வெளியில் ஒரு விழுது தொங்குதா பிடிச்ச ஏறினேன் விழுதாவது அது இங்கே மத்தியானம் வரைக்கும் இல்லையே வந்து பார்த்தா ஆட்டை தின்னுட்டு மலைப்பாம்பு தலைகளாக தொங்கிகிட்டு இருக்கு பொண்டாட்டி ஆசைகளை அதை பிடிச்சி ஏறி இருக்கேன் நல்லா யோகிச்சு பாருங்க ஆசை வந்துட்டால் மனுஷனுக்கு கண்ணு மண்ணு தெரியாது ஏறிக்கேன் இப்போ பாம்பை பார்த்தா பயமாக இருக்குது அந்த பொண்ணை கையெடுத்து கும்பிடணும் அந்த தாயினுடைய திருவடிகளை என் தலைமையில வச்சுக்கிறேன் புண்ணியவதி ஒரு வார்த்தை சொன்னான் அந்த வார்த்தையினாலே இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய காவியமும் ஒரு பரம பக்தனும் கிடைத்தார்கள் அந்த பொண்ணு சொன்ன ஒரு வார்த்தை நேரம் தெரிஞ்சு சொன்னான் என்ன சொன்னான் ஏன் ஐயா உடம்பு அழகான உடம்புன்னு இதுக்கு ஆசைப்பட்டு இப்படி வந்திருக்கிறியே இந்த ஆசையில் ஆயிரத்தில் ஒரு பங்கு ராமன் மேலே வச்சா நீ கடைத்தேறியிருப்பியேன்னா பட்டுன்னு அடிச்சுது பயந்து போயிருக்கான் மனசு ஒரு நிலப்படலை பயமாக இருக்கு இப்போ வார்த்தை வந்தது ராம் ராம் ராம் ராம் திரும்பிட்டான் எல்லா ஆசையும் விட்டு போச்சு ம் ராம் காசிக்கு வந்துட்டான் காசியில் வந்து சுத்தணும் காசி பூரா சுத்தணும் காசி பூரா சுத்தரான் எதுக்கு ராமனை பார்க்கணும் ராமனை பார்க்கணும் ராமனை பார்க்கணும் காசியில் ஒருத்தர் கம்ப ராமாயணத்தை ஹிந்தியில் சொல்கிறார் அவர் யாருங்கிறதுக்கு அடுத்தாப்பில் வர்றேன் நான் என்ன பண்ணுறது கதை ரொம்ப பெருசு இன்னைக்கு அம்மா காசி ரொம்ப தூரம் இல்லை மூவாயிரம் கிலோமீட்டர்ல மதுரையிலேருந்து சும்மாவா குமரகுருவர சுவாமிகள் சொல்லிட்டு இருக்கிறார் காசியில கம்ப ஹிந்தியில சொல்றார் நம்மளால அங்க போய் உட்கார்ந்து கேட்டான் யாரு ஆத்மாராம் அதான் பேரு இன்னும் துளசிதாசுன்னு பேர் வரல உட்கார்ந்து கம்பனுடைய ராமகதை பூரா அவனுக்கு அத்துபடியாயிடுச்சு வால்மீகி ராமாயணம் ராமனை மனிதனாக பார்த்தது கம்பராமாயணம் ராமனை மனித தெய்வமாக்கிற்று கேட்டுக்கிட்டான் மனிதனாய் பிறந்து தெய்வமாக மாறியவன் ராமன் இப்போ என்ன செய்யணும் எங்கேயாவது ராமனை பார்க்கணும் ஒரு பெரியவர்கிட்ட போனா சாமி நான் ராமனை பார்க்கணும் சாமி ஆஞ்சநேயனைப் புடி அப்பத்தான் ராமனை பார்க்கலாம் தெரியுதா ராமனே ஆஞ்சநேயனைத்தான் நம்பியிருக்கேன் நான் சொல்கிறது புரியுதா ஒரு ஒரு மக ஒருத்தன் ஒரு பார்க்குக்கு போனவன் பொண்டாட்டியை விட்டுட்டேன் பொண்டாட்டியை காணான் தேடி தேடி பார்த்தன் கிடைக்கலை ராமர் கோயில் பக்கத்தில் ராமர் கோயிலில் வந்து கும்பிட்டானா சாமி என் பொண்டாட்டியை காணாம் விட்டுட்டேன் தேடி கொடுங்க இங்கே வா நாரா ராமர் வந்தானான் ா மூலையில ஒரு கோயில் இருக்கா இருக்கு அங்கப்போ ஆஞ்சநேயன் ஒருத்தன் இருப்பான் அவன் அப்படி என் பொண்டாட்டியவே அவன் தேடி கொடுத்தான் இது இருக்கு எம் பொண்டாட்டியவே அவன் தேடி கொடுத்தான் அவன்கிட்டப்போ அது மாதிரி ராமனை பிடிக்கணும்னு ஆஞ்சநேயனை பிடிக்கணும் ஆஞ்சநேயர் எங்கே எங்கையாவது ராமாயணன் சொன்னா கடைசிகளே கண்ணீர் கொட்ட அப்படியே கண்ண மறந்து உட்கார்ந்து இருப்பார் அவர் தான் ஆஞ்சநேயர் அப்படியா இந்த குமரகுருபுர சுவாமி ராமாயணம் சொல்றார் ஒவ்வொருத்தரா பார்த்துக்கிட்டே வந்தான் அந்த கடைசியில் ஓரத்தில் ஒரு கிழவனார் சாஞ்சிருக்கார் பழுத்த பலம் கண்ணீர் கொட்டுது இவரு தான் இருக்கணும் பிடிச்சிட்டான் கிட்டக்க வந்தான் கையை பிடிச்சிட்டான் சொற்பொழிவு முடிஞ்சுது அவர் எந்திரிச்சார் இவனு எந்திரிச்சான் கையை ஒதறிட்டு போயிட்டார் நிச்சயமா இவர்தான் அவளது பலம் மறுநாள் இவன் கையவும் சேர்த்து கட்டி விட்டான் கவுத்த போட்டு அவர் அன்னைக்கு எந்திரிச்சார் உதர்னார் கட்டு அந்து போயிருச்சு பிரம்மாஸ்திரத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கினவனுக்கு இந்த கட்டு எம்மாத்திரம் மூணா நாள் பார்த்தான் வடக்கயிறு கொண்டாந்தான் அவர் காலை இவன் வயிற்றோடு சேர்த்து கட்டிவிட்டான் ஏன் சார் கதை சொல்கிறீங்களே அவர் என்ன கொடுத்துட்டா சும்மா இருந்தார் கற்ற அண்ணு கொடுத்துட்டா சும்மா இருப்பார் இல்லை ராமாயணத்தில் ஈடுபட்டு போனது உடம்பு மறந்து போச்சு ஈடுபட்டுட்டால் எல்லாம் மறந்து போயிடும் நம்ம எங்கே இருக்கிறோம்னே நமக்கு தெரியாது அதனால வயிற்றோட சேர்த்து இவன் வயிறு அவருடைய காலு கட்டிவிட்டான் புறப்பட்டு போறார் இவனை இழுத்துக்கிட்டே போறார் நின்றுட்டார் திரும்பினார் கட்ட உனக்கு என்ன வேணும் நான் ராமனை பார்க்கணும் காசியில அந்த குறிப்பிட்ட தோட்டம் துளசி தோட்டம் அந்த தோட்டத்துக்கு வா ராமனை பார்க்கலாம் மறுநாள் இவர் காசியில் அந்த தோட்டத்தில் போய் நிற்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி காட்சி கொடுக்கணும் ம ராம ராம ராம ராம தாரகம் ராம கிருஷ்ண வாசுதேவ ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம வந்து நிற்கிறார் நெஞ்ச திறந்தார் உள்ள ராமன் லக்ஷ்மணன் சீதை எல்லாம் தெரியுது கும்பிட்டார் திரும்பினார் கோயிலுக்குள்ளே ராமர் தெரிஞ்சார் ஒரு சின்ன கோயில் மாதிரி அமைப்பு நீ ராமாயணத்தை பாடு ராமர் மறைஞ்சிட்டார் ஆஞ்சநேயர் சுவாமி சொன்னார் ராமாயணத்தை உனக்கு நான் சொல்லுகிறேன் அதுபோல பாடு அதில் ஒரு தப்பு வந்துருச்சு ஆஞ்சநேயர் சொல்லி இவர் பாடினதில் ஒரு தப்பு வந்துருச்சு என்ன தப்பு தெரியுமா அசோகவனத்தில் சீதை இருந்தால ஆஞ்சநேய சுவாமி போய் பார்த்தார் எல்லாம் சிவப்பு மலர்கள் சீதை நடுவிலே இருந்தாள் அப்படின்னு துளசி ராமாயணம் வால்மீகி என்ன எழுதுகிறார் வெள்ளை மலர்கள் எங்கே அசோகவனத்தில் வெள்ள மலர்களுக்கு நடுவிலே தேவி இருந்தாள் இப்போ சந்தேகம் வந்துருச்சு ஒருத்தர் போய் கேட்டாரா ராமர்ட வால்மீகி வெள்ள மலர்ன்னு எழுதுறார் துளசி செவப்பு மலர்ன்னு எழுதுறார் எது சரி ராமர் சொன்னாரா ஆஞ்சனேயனை போய் கேளு ஆஞ்சனேயன் வந்துட்டார் இருந்தாலும் ஆஞ்சனேயா நீ பார்த்தது வெள்ள மலரா செவப்பு மலரா நான் செவப்பு மலரைத்தான் பார்த்தேன்னாராம் சீதாதேவி நிமிர்ந்தாளா ரெண்டும் சரி என்னாலாம் எப்படி வால்மீகி பாடினபடி உண்மையில் வெள்ள மலர்தான் ஆஞ்சநேய சுவாமி உள்ள வந்து பார்த்து இந்த படுவாவி ராவண சீதையை இப்படி வச்சிருக்கிறானே அப்படிங்கிற கோபத்துல ஆஞ்சநேய சுவாமி கண்ணு செக்கச்செவேல்னு ஆக பார்த்த வெள்ள மலர் பூரா சிவப்பா தெரிஞ்சிருச்சா எப்படி இது துளசிதாசர் எழுதுறார் ஆஞ்சநேய சுவாமி சொல்ல எழுதுனதுனால சிவப்பு மலர் வால்மீகி எழுதியிருந்தா வெள்ள மலர் துளசி ராமாயணம் அங்கேதான் தொடங்கிற்று ஆஞ்சனேயருடைய பெருமை காசியில் வெளிப்பட்டது காசி ராஜா என்ன பண்ணனா உடனே ஆள் விட்டான் துளசிதாசருக்கு நான் ராமனை பார்க்கணும்னா ஏன்னா இவர் ராமனை பார்த்துட்டார்னு எல்லாருக்கும் செய்தி போயிடுச்சு நான் ராமனை பார்க்க வேண்டும் ஆஞ்சனேயா நான் என்ன பண்றது நாளைக்கு மசூதிக்கு வர சொல்லு ராமனை பார்க்கலாம் மசூதிக்கியா ஆமா மறுநாள் மசூதி வாசலில் லட்சக்கணக்கில் ஆள் வந்து நிற்கிது ராஜா உள்பட ராமரில் வரப்போறார் பார்க்கணுமில்ல ஒம்பது மணி ஒரு ஐம்பதாயிரம் குரங்கு வந்தது ஒவ்வொரு குரங்கும் நான் ஆறடி ஏழு அடி வைரான் அயோத்தியில் இன்னைக்கு இருக்கு அப்படி குரங்கு வந்து அவனைவனை பிச்சு துவம்சம் பண்ணிட்டு ஓடி போயிடுச்சு ராஜா ஓடிட்டான் கூப்பிட்டான் துளசிதாசரை ராமரை கூப்பிட சொன்னால் நீ என்ன குரங்கக்கூடிய விட்டுட்ட மகாராஜா மன்னிக்கணும் ராம சைன்யத்தில் பத்தாயிரத்தில் ஒரு பங்கு வந்திருக்கு மிச்சமும் வந்தா ராமர் வந்துருவார் அப்பாடா இது வந்ததே நம்ம ஊரில் பாதி போயிடுச்சு மிச்சமும் வந்த வேணாண்டா அப்பாண்டாரா இதெல்லாம் எங்கே காசியில் துளசிதாஸருடைய இராமாயணம் ராமச்சரிதமானஸ் உண்டான இடம் காசின் கங்கைக்கு என்ன பெருமை துளசிதாஸ் கடைசியாக கங்கையில் ஜல சமாதியானார் நூத்தி இருபத்தாறு வருஷம் வாழ்ந்தவர் கங்கையில் தான் முருகன் தங்கினான் காங்கேயன்னு பேறு ஆறு முகத்தோடு வந்த பெருமானை கங்கை தங்கினாள் பீஷ்மரைப் பெற்றடுத்தவள் கங்கை கங்கா காயத்ரி கீதா க கா ககர வரிசையில் மூணு முக்கியம்னா கங்கா காயத்ரி மந்திரம் கீதை அதுக்கு மேலே மேலான ககாரம் இல்லை கங்கை யமுனை சரஸ்வதி மூணு சேர்ற இடம் திருவேணி சங்கமம் உடம்புலே புருவ மத்திய ஸ்தானம் இந்த இடம் திருவேணி சங்கமம் இடதுகாலிலேருந்து ஒரு நாடி வலதுகால் பெருவரல்லேந்து ஒரு நாடி முதுகுத்தண்டுலேருந்து ஒரு நாடி மூணு நாடி சேர்ற இடம் இந்த இடம் இதுக்கு பேரு புருவ மத்திய ஸ்தானம் திரிவேணி சங்கமம் கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே காலை இளம் காற்று பாடி வரும் பாட்டு எதிலும் அவன் குரலே கண்ணதாசனுடைய பாட்டு காசி மணிகர்ணிகாவிலே எல்லா பிணங்களும் எரிந்தால் எம்பெருமான் ராமநாமத்தை சொல்லி அவர்களை மேலே அனுப்புகிறார் காசிக்கு என்ன பெருமை வாரணாசின்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க தப்பு வாராணி வாரணாசி இல்லை வாராணசி வாரன்னு ஒரு ஆறு அசின்னு ஒரு ஆறு ரெண்டு ஆத்துக்கு நடுவில் காசி வாரான் அசி அதான் வாரான் நம்ம வாரான்சின்னு மாற்றி விட்டோம் அப்படி வந்துடுச்சு உயிர் பிரிகிற பொழுது அம்மையப்பர் காட்சி கொடுக்கக்கூடிய திருத்தலம் காசி சாவுக்கு சாவு தரக்கூடிய மகா மயானம் காசி நான் அப்போவே ஒன்று சொல்ல ஆரம்பித்தேன் பாதியில் அதை விட்டுருக்கிறேன் இப்போ அதை முடிச்சுப்படுறேன் ராமேஸ்வரத்திலே ராமச்சந்திர மூர்த்தி ஒரு சிவலிங்கம் தயார் பண்ண ஆரம்பித்தார் நம்ம ஆஞ்சநேயர் என்ன சொன்னார் காசிகளை போய் சிவலிங்கம் கொண்டாருன்னார் அதை நிறுத்தி வச்சிருக்க ரொம்ப நேரமா காசிக்கு புறப்பட்டு போயிட்டார் நம்முடைய ஆஞ்சநேய சுவாமி காசிகளை சிவலிங்கத்தை எடுக்கணும் ஒரு இடத்துக்கு போறார் கருடம் ஆஹா நல்ல அங்கே பார்த்தார் பெரிய சிவலிங்கம் கிடச்சிது பள்ளி சொன்னிச்சு சரிதான் சிவலிங்கத்தை தூக்கிட்டார் தூக்கி தோளில் வச்சுட்டார் ஆஞ்சநேய சுவாமி புறப்பட்டு வர்றார் எது தாப்பில் பைரவக் கடவுள் வழிமறிச்சிட்டார் காசி பைரவருக்கு சொந்தம் எதையும் பைரவரை கேட்காமல் எடுத்துக்கிட்டு போகப்படாது அதுக்குத்தான் கையை தட்டிவிட்டு இந்த கயிறு கட்டிக்கிட்டு வருது இப்போ முதுகலை தட்டுறாங்க அங்கே பைரவர்ட்டை கயிறு கட்ட போனால் முதுகில் ஓங்கி தட்டுறாங்க நம்ம பாவமெல்லாம் போகணும்னு பையில் வச்சுருக்குதெல்லாம் கீழே விழுந்துடும் தட்டுற தட்டுல தட்டிட்டு கபால பைரவர்கிட்ட காலை பைரவர்கிட்ட வெளியில் வந்து நான் பண்ணின பாவத்தை எல்லாம் தொலைச்சுட்டேன் இனிமேல் பாவம் பண்ண மாட்டேன் உன் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லி இந்த கைத்தை கட்டணும் கையில் காசு கயிறு கட்டினா இனிமேல் பாவம் பண்ணப்படாதுன்னு அர்த்தம் புது பாவம் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் புக்கிங்னு அர்த்தம் இல்லை சரி நம்ம கதையை முடிச்சிருவோம் இது எங்கேயோ ஒரு கதைக்கு போக கூடாது பைரவர் தடுத்து விட்டார் பைரவருக்கும் சண்டை ஆஞ்சநேயர் ருத்ர அம்சம் பைரவரும் ருத்ர அம்சம் இந்த கண்ணு இந்த கண்ணும் சண்டை போட்டால் யார் ஜெயிப்பா இந்த கையின் இந்த கையின் சண்டை போட்டால் ஆறு ஜெயிப்பா ரெண்டு சிவ அம்சம் உலகமெல்லாம் பயப்படுது தேவர்கள் வந்தார்கள் காலில் விழுந்தார்கள் நிறுத்துங்கள் ஒரு சின்ன ஒரு உடன்படிக்கை என்ன எடுத்த சிவலிங்கத்தை ஆஞ்சநேயர் எடுத்து போகலாம் எதனால் இந்த சிவலிங்கத்தை எடுத்த கருடம் பறந்தது இனிமேல் காசிகளை கருடம் பறக்காது பள்ளி சொல்லிற்று இனிமேல் காசிகளே பள்ளி சொல்லாது புறப்பட்டு போ அங்கிருந்த ஆஞ்சநேயர் சுவாமி இந்த சிவலிங்கத்தை தோலில் தூக்கிக்கிட்டு வர்றதுக்குள்ள இங்கே பிரதிஷ்ட நேரம் ஆயிப்போச்சு சீதா தேவி மண்ணுனாலே சிவலிங்கம் பிடித்து வைக்க அதுதான் இப்ப ராமலிங்கம் ராமேஸ்வரத்தில் ஆஞ்சநேயர் கொண்ட அந்த லிங்கம் வெளியில இருக்கு பெரிய லிங்கம் காசிலிங்கம் முதல் பூஜை காசி லிங்கத்துக்கு ராமலிங்கத்துக்கு அப்புறம்தான் பூஜை ராமேஸ்வரத்தில் இப்பவும் அப்போ காசிக்கு அஞ்சு பெருமைகள் காசிக்கு மிஞ்சின பதியும் இல்லை கங்கைக்கு மிஞ்சின நதியும் இல்லை அப்படிங்கிறாங்க மன்னிப்படிக்கரை வாள்கொழிபுத்தூர் வக்கரை மந்தாரம் வாரணாசின்னு அப்பரே பாடுறார் வாரணாசின்னு வாரணாசி இல்லை பழக்கத்தில் வாரணாசி வந்து விட்டது அப்பர் சுவாமிகள் கைலாசு யாத்திரை பண்ணுற பொழுது வாரணாசிக்கு போய் பாடுகிறார் மகாகவி பாரதியார் காசி நகர் போலவர் பேசும் முறை தான் காஞ்சிகள் கேட்பதற்கொரு கருவி செய்வோம் காசிகளில் பேசுகிற பேச்சை காஞ்சிபுரத்தில் கேட்குறதுக்கு ஒரு கருவி செய்வோம் அந்த காலத்தில் ரேடியோவே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எங்கே ரேடியோ எங்களுக்கு தெரிய நாங்கள்லாம் ரேடியோ கேட்டு தான் வளர்ந்தோம் இப்போ ரேடியோவா ஆளாளுக்கு என்னமோ வச்சுருக்கேன் அதில் படமெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லா படமும் ஓடுது எவ்வளோது முன்னேறிட்டேன் நம்ம காசியை குறித்து செல்லும் கால்களே கால்களாகும் காசியை வலுத்தும் நாவே நாவென கலரலாகும் காசியின் கதைகள் கேட்கும் செவிகளே செவிகளாகும் காசியை இனிது காணும் கண்களே கண்களாகும் காசி கண்டம்னு ஒரு நூல் அது எல்லாரும் காசி காண்டம்ங்கிறாங்க காசி கண்டம் அதிவீரராம பாண்டியர் பாடியது அதில் இந்த நாழு வரி குமரகுருபர சுவாமிகள் காசியிலே ராமாயணன் சொன்னார்ன்னு சொன்னேன் அதை முடிச்சிருவோம் மதுரையில் இருந்து மீனாட்சியை பாடி தருமபுரத்துக்கு போய் மாசிலாமணி பண்டார சன்னிதிகளிடத்திலே உபதேசம் வாங்கி கொண்டு குமரகுருபர சுவாமிகள் காசிக்கு போறார் எப்போ ஆயிரத்தி அறுநூத்தி சொச்சாம் கிட்டத்தட்ட நானூறு வருஷம் முன்னால திருமலநாயக்கனுடைய ஆட்சி காலம் இந்த கோயிலெல்லாம் பெரும்பகுதி கட்டப்பட்ட காலம் குமரகுருவார சுவாமி காசிக்கு போகிறார் கங்கையை தான்றார் காசி ராஜா முஸ்லீம் ராஜா அவன் யார் தெரியுமோ அவுரங்கசீப்புக்கு அண்ணே அக்பருடைய பிள்ளை ஜஹாங்கீர் ஜகாங்கீருடைய பிள்ளை ஷாஜகான் ஷாஜகானுக்கு நாலு பிள்ளை மூத்தவன் பேர் தாரா அவன்தான் காசியில் ராஜா நாலாவது அவுரங்கசீப் இந்த காசி ராஜாவா இருந்த தாராவுக்கு தமிழ் ஆர்வம் அதிகம் அவன் தான் மகாபாரதத்தை பெர்ஷியனில் மொழிபெயர்க்கச் சொன்னவன் தமிழ் மொழியில் குமரகுருவரர் பேசுகிறத கேட்டான் ஆனால் அவனுக்கு தமிழ் தெரியாது தமிழ் கேட்கவும் முடியாது ரசிக்கவும் முடியாது தாராவுடைய ஆட்சி காலம் அவுரங்கசீப் அதுக்கப்புறம் தாராவையெல்லாம் கொண்டுட்டு ஆட்சிக்கு வந்தவன் அவுரங்கசீப் அது பின்னால் இப்போது குமரகுருபுர சுவாமிகள் ராஜாட்டை போய் பேசி மடங்கட்டுறதுக்கு இடம் கேட்கணும் எங்கே மடங்கட்டும் காசிகளை கட்டணும் அவருக்கு ஹிந்தி தெரியும் இவருக்கு தமிழ் தெரியும் எப்படி பேசுறது மொழிபெயர்ப்பாலனை போட்டால் ரொம்ப ஆபத்தாக போயிடும் மொழிபெயர்ப்பாலனை போட முடியாது அந்த காலத்து அப்படி பழக்கமும் கிடையாது தமிழ் தெரிஞ்சவன் எவன் காசியில் இருக்கான் குமரகுருபுர சுவாமி உடனே பார்த்தார் அம்மா பராசக்தி கலைமகளே ஆரம்பித்தார் வெண்டாமரை கன்றி நின்பதன் என் வெள்ளை உள்ள தண்டாமறைக்கு தகாது கொலோ சகமேடு மழித்து உண்டான் உறங்க ஒளித்தான் உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கொள்கரும்பே சகலகலாவல்லியே பத்து பாட்டு சகலகலாவல்லி மாலை மண்கண்டவண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்டளவில் பணியச் செய்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பலகோடி உண்டேனும் விளம்பில் உன் போல் கண்கண்ட தெய்வம் உலதோ சகலகலாவல்லியே அவ்வளவுதான் ஹிந்தி பேச வந்தது அருமையா பேச வந்தது நேர ராஜாட்ட போறார் அவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கான் இந்த சாமியார் தரையில் நிற்கிறார் மீனாட்சி நார் அவ சிங்கத்தை அனுப்பிச்சா நெஜே சிங்கம் அது மேலே இவர் ஏறி உட்காந்துக்கிட்டார் எல்லாம் அரண்டு போனான் அது சிங்க ஆசனம் இது சிங்கம் அந்த படமெல்லாம் இங்கே இருக்கு போய் உட்காந்துட்டார் உங்களுக்கு என்ன வேணும்னா காசியில் கங்கை கரையிலே மடங்கட்டுறதுக்கு இடம் வேணும்னார் மகாராஜா தர்றேன்ட்டான் இந்த மந்திரி ஒருத்தன் இருக்கான் அவன் உள்ளே புகுந்தான் கொடுக்கப்படாது எப்பவும் சாமி வரம் கொடுக்கும் பூசாரி தான் தடுப்பார் என்ன செய்யலாம் நாளைக்கு கங்கை கரையில் கருடம் பறக்கிற இடத்த எடுத்துக்கோ கருடம் பறக்காது பறந்தா தானே ஒரு ஆள் சொன்னாரான் பிள்ளையை கூப்பிட்டு அஞ்சு சப்ஜெக்ட்லையும் நூற்றுக்கு நூறு வாங்கினா உனக்கு ஐயாயிரம் ரூபா பரிசு கொடுக்குறேன்னு எப்படி வாங்குவேன் இதுக்கு சும்மா இருக்கலாம் நடக்கிற காரியமா நடக்காது சரி வந்தாச்சு மறுநாளைக்கு எல்லாரும் போய் நிற்கிறாங்க கோயில் கட்டணம் கருடன் பறக்காத கருட மசூதியை சுத்தி பறந்துருச்சு தன் தன்னை சுடும் உங்களுக்கு எடுக்க நினைச்சா நான் கட்டு போயிடுவேன் நீங்க நல்லா இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணினா நான் நல்லா இருப்பேன் அவ்வளவுதான் மசூதியை சுத்தி பறந்தது ராஜா கொடுத்துட்டான் மசூதியை வேற இடத்துக்கு மாத்தி இப்போ அங்கே காசியிலே கேதார்காட்டுக்கு பின்னாலே மிகச் சிறப்பான முறையில் குமரகுருபுர சுவாமிகள் மடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது காசி மடம் அப்புறம்தான் இங்கே வந்துச்சு அதுக்கு பேரு காசி மடம் ஆதிசங்கரர் குளிச்சுட்டு வர்றார் கங்கக்கரையில் குளிச்சுட்டு எதிர்த்தாப்பில் வரார் ஒரு சண்டாளன் ஜாதியினாலே தாழ்த்தப்பட்டவன் மாடு சாப்பிடக்கூடியவன் எதிர்த்தாப்பில் வர்றான் நாலு நாய் ஒரு தோல் பை தோல் பையில் தண்ணி ஒரே அழுக்கா இருக்கு தோல் பை இவன் அதை விட இருக்கான் ஆளை பார்த்தா கன்னங்கரீல்னு இருக்கான் ஆதிர் விலகி போனர் நின்றுட்டான் எதை விலக சொல்கிறாய் உடம்பையா ஆன்மாவையாதி நின்றுட்டார் ஒரு புலையன் மாடு சாப்பிடுறவன் உடம்பையான்னு கேட்கிறானே உனக்குள்ள இருக்க ஆன்மாவும் சிவம் எனக்குள்ள இருக்கிற ஆன்மாவும் சிவம் நிதானிய சொன்ன அத்து வைதம் என்ன அர்த்தம் இரண்டு எல்லாத்துக்குள்ளேயும் பகவான் இருக்கிறான்னு தானே அர்த்தம் அப்புறம் என்ன சிவத்தை பார்த்து சிவம் விலகுவது எதை உலகச் சொன்னாய் ஆன்மாவையா உடம்பையா ஆதிசங்கரர் நல்லா பார்க்குறார் காசி விஸ்வநாதர் நிற்கிறார் நாலு வேதங்கள் நாயா நிற்குது தோல் பையிலே அமுதம் இருக்கு மணிஷா பஞ்சகம்னு அஞ்சு பாட்டு பாடினார் விஸ்வநாதர் ஆதிசங்கரர் விஸ்வநாதரை வச்சு ஆன்மா உடம்பு எல்லாத்தையும் வைத்து பாடிய பாடல் அது யோகிராம் சுரத்குமார் காசியில் வாழ்ந்து நம்முடைய ஊருக்கு வந்தவர் குழந்தையானந்த சுவாமி ரொம்ப காலம் அங்கே இருந்தவர் கட்டி குளம் மாயாண்டி சுவாமி இருளப்ப கோனார் ஒரு நாள் கேட்குறார் சாமி நான் காசிக்கு போகணுமே அந்த காலத்தில் காசிக்கு போகிறதெல்லாம் கஷ்டமுங்க இப்போ வருஷத்துக்கு ஒரு தடம் காசிக்கு போகிறோம் அங்கே பிரசங்கம் எல்லாம் பண்ணுறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நாட்டுக்கோடை செட்டியார் சத்தரம் ஒன்று இருக்குது அதை பற்றி ஒரு செய்தியை சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன் கட்டிக்குள்ள சாமியும் சொல்லிடுறேன் கட்டிக்குளம் சாமிகிட்ட இருளப்ப கோனார் கேட்டார் காசிக்கு போகணும் இவருக்கு வயசாச்சு கோனார் இருக்குது இதோட காசிக்கு போய்ட்டு திரும்புறதெல்லாம் கஷ்டம் இருளப்ப கோனார் போய் பார்க்கணும் எப்படி பார்க்கறது சாமி பக்கத்தில் வந்தார் கட்டி அன்னதானம் பண்ணு காசியை பார்க்கலாம் அன்னதானம் பண்ணு காசியை பார்க்கலாம் அப்படின்னார் அன்னதானம் நிறைய பண்ணினார் அந்த அன்னதானம் பண்ணுறதுக்கு அப்புறம் தீபாராதனை நடந்தது தீபாராதனை நேரத்தில் காசி தெரியுதா காசி தெரியுது கங்கை தெரியுதா தெரியுது விஸ்வநாதர் தெரிகிறாரா தெரிகிறார் அன்னபூரணி விசாலாட்சி எல்லாம் தெரியுது மலை முழுக்க இலையாக கிடந்துச்சான் இருளப்ப கோனாருடைய தானம் கட்டி குளம் சாமி அப்போ காமிச்சாரன் காசிய இப்போ நம்ம காசியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த பெருமான் காசியை காமிச்சாராம் இருளப்ப கோனாருக்கு நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் சத்தரம் என்ன நிறைய இருக்குது இன்னும் நம்ம பாதி பக்கத்துக்கு வரல இது சிவராத்திரி அன்னைக்கு பேச வேண்டிய பேச்சு ராத்திரி ஆரம்பித்தா விடிஞ்சு போயிடும் காசியில் ஒவ்வொரு இடம் ஒன்று சொன்ன பாருங்க இந்த ஆஞ்சநேய சுவாமியும் துளசிதாஸும் சந்தித்தார்கள்னு அந்த இடத்துல ஒரு அனுமார் கோயில் இருக்குது சங்கட் மோட்சன் அதுக்கு பேர் காசிக்கு போனால் அதை பார்க்கணும் சோழி ஒரு கோயில் இருக்குது அது என்ன விஸ்வநாதரை தன் சகோதரனாக நினைத்தாள் ஒரு அம்மா கௌரி அம்மான்னு அவளுக்கு பேர் கவுடிங்கிறாங்க கவுடி அம்மா அவளுக்கு என்ன தோணுச்சு எல்லாரும் விஸ்வநாதரை வந்து தொட்டு தொட்டுட்டு போறாங்க இவருக்கு மேலு வலிக்கும் யாரும் தொடப்படாதுன்னு சொல்லு அப்படின்னு தம்பி விஸ்வநாதர்கிட்ட சொன்னாலாம் விஸ்வநாதர் நீ தம்பின்னு நினைச்சா தம்பியா இருப்பார் அப்பான்னு நினைச்சா அப்பாவா இருப்பார் பொண்டாட்டின்னு நினைச்சா பொண்டாட்டியா இருப்பார் இல்லைன்னு சொன்னா இல்லையா போயிருவார் நம்மளை பொறுத்து தானே விஸ்வநாதர் சொன்னாரான் என் பக்தர்கள் என்னை தொடுற பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்குது நீ பண்ணுறது தப்பு அதனால் எங்கிட்ட இருக்காதே ஊரை விட்டு தாண்டி போயிருன்ட்டாரான் தாண்டி போய் ஒரு கோயில் எனக்கு எப்போவாவது விமோச்சனம் கிடைக்குமா ஒன்றும் நீ பாவம் பண்ணிவிட்ட இது பாவம் பண்ணி நீ நினச்சதே தப்பு அங்கே உட்காந்துரு என் பக்தர்கள் கும்பிட்டு ஊருக்கு போகிற வந்து ஒரு சோழி அளவு புண்ணியத்தை உனக்கு கொடுத்துட்டு போவாங்க சோழி புண்ணியத்தை உனக்கு கொடுத்துட்டு போவாங்கன்ட்டாரான் இன்றைக்கி அந்த அம்பால் இருக்கிற சோழி மாதான்னு அவளுக்கு பேர் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் கிட்டத்தட்ட இரநூறு வருஷத்துக்கு முன்னாலே பெருமானுக்கு அபிஷேகம் தொடங்கினார்கள் கல்கத்தாவுக்கு போகிறது போய் ரங்கூன் போகக்கூடியவர்கள் அபிஷேகம் தொடங்கினது எங்கே தெரியுமில்ல குமரகுருபுர சுவாமிகள் கட்டிய அந்த மடத்தில் அந்த பகுதிக்கு செட்டி கட்டுன்னு பேர் இப்போவும் இருக்குது விஸ்வநாத பெருமானுக்கு மூணு அபிஷேகம் அவர்களுடைய கைங்கரியம் காலையில் நாலு மணிக்கு ஒரு அபிஷேகம் நடக்கும் அது என்ன தெரியுமா பண்டா மணிகர்ணிகா காட்டுக்கு போவார் பிணங்கள் வரிசைக்கு ராத்திரி வச்ச பணம் எரிஞ்சு முடிஞ்சுருக்கும் காலம்பர நாலு மணிக்கு போய் ஏதாச்சும் ஒரு பணத்தில் உள்ள சாம்பலை அள்ளுவார் சும்மா வெள்ள வெளியு அதுதான் சார் வெண்மை செத்ததுக்கு அப்புறம் அந்த சாம்பல் அதை கொண்டாந்து தண்ணியில் கரைச்சி விஸ்வநாதருக்கு முதல் அபிஷேகம் நான் பக்கத்தில் உட்காந்து பார்த்துருக்கேன் அது மீனாட்சி போட்ட புண்ணிய எனக்கு அந்த அபிஷேகம் காலையில் மூன்றரை மணி நாலு மணிக்கு இது நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய உபயம் நாலு பூஜைகளில் மூணு பூஜை காலம்பரை ஒன்று பதினோரு மணிக்கு ஒன்று ராத்திரி ஒம்பதரை மணிக்கு ஒன்று அப்போத்தான் விஸ்வநாதரை முழுக்க பார்க்கலாம் அப்போத்தான் முழுக்க பார்க்கலாம் எல்லாத்தையும் எடுத்து தொடச்சு அப்புறம் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணுவாங்க இந்த மூணு பூஜை நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் பூஜை விசாலாட்சியினுடைய அருள் ஒரு சந்துக்குள்ளே இருந்து வெளிப்படுகிறது விசாலாட்சியினுடைய கோயிலில் விஸ்வநாதருக்கு தனி சந்நிதி இருக்குது இப்போ ஒரு கும்பாபிஷேகம் ஆணுச்சு நான் போயிட்டு வந்தேன் அந்த கும்பாபிஷேகத்தில் விஸ்வநாதர் கோயில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு பள்ளம் பள்ளத்துக்குள்ளே விஸ்வநாதர் எல்லாம் அமைத்திருக்கிறார்கள் விசாலாட்சி அம்மன் கோயிலில் அன்னபூரணி ஒரு பக்கம் விசாலாட்சி ஒரு பக்கம் அந்த விசாலாட்சியை பற்றி ஒருவர் ஒரு பாடல் பாடினார் நிறைய பாட்டு நேரம் கிடையாது ரொம்ப தாமதமாகிவிட்டது ஒரே ஒரு பாடல் கேதார கௌரி திருவருட்பான்னு அதுக்கு பேர் அம்மா பராசக்தி என்னை படைச்சு படைச்சு பிரம்மா கை ஓஞ்சி போச்சு என்னை காப்பாத்த திட்டமிட்டு திருமால் கை ஓஞ்சு போச்சு என்னை பிடிச்சி பிடிச்சி யமதர்மராஜா கால் ஓஞ்சி போச்சு என் உடம்பு மட்டும் பிறகு எடுத்து சலிக்கலையே எத்தனை பிறவி இன்னும் பிறக்க ஆசைப்படுறமா இல்லையா சலிக்கலையே தாயே என் உடம்பு இப்படி இருக்கே நீதான் என்னை காப்பாத்தனும் செந்தாமரை தவிசிருந்தோன் படைத்து திருந்துதன் கை சலித்தான் செங்கன்மால் இன்றெனை அழித்திட்டு அழித்தே திடுக்கென்றவன் சலித்தான் அந்தகன் அந்தகன்னா யாரு குருடே யமன் ஏன் குழந்தை பத்தாம் பறந்திருக்க அம்மா உயிரி எடுக்கப்படாதுன்னு நினைக்க மாட்டான் அந்தகன் அந்த கனுமெனை அடர்ந்து வருகையெனில் அஞ்சலன வலியமையில் மேல் நீ அந்த மரளி ஒடுகந்த மொழிய வருவாயே திருப்புகள் அந்த கனுமெண்ணை துரத்தி பிடித்து அவன் அடி சலித்து உடல் சலித்தான் அடியனேன் இன்றளவு எடுத்து உடல் சலித்ததில்லை என் ஆணவ துணிவு இது என்னோ சிந்துரத் தந்தமும் சந்தனப்பந்தியும் செய்யலை கை வீசியே ஜகமகிழ வருகங்கை சூழ் காசி நகரின் திகழ் விசாலாட்சி உமையே அந்தரமில்லாதனது முன்வந்து நின் கமலை அடியைகள் முடியில் வைத்தே அருட்கடை செய்தாளுவாய் கேதார கௌரி நின் அடி பரவும் வடிமை என்றே திருக்கேதாரத்திலே உள்ள அன்னை காசியிலே கேதார் காட்டிலே இருக்கிறாள் சிவராத்திரி அன்னைக்கு நடந்து போனா எல்லா வீட்டிலையும் சிவலிங்கம் ஏற்றி வச்சு தீபம் ஏற்றி கதவை திறந்து வச்சுருப்பாங்க போகிற வழியெல்லாம் சிவலிங்கமாக இருக்குது காசியில் அதெல்லாம் கிடைக்கணும் காசியில் இருக்கிறது காசிகளை குளிக்கிறது காசிகளை இறந்து போகிறது அதெல்லாம் ரொம்ப நாள் தவம் பண்ணுனால் கிடைக்கும் இப்போது விசாலாட்சி அன்னபூரணி அன்னபூரணியை வணங்கினால் வயிறார சோறு கிடைக்கும் சாலாட்சியை வணங்கினால் விஸ்வநாதரே கிடைப்பார் அதான் அம்பாளுடைய சிறப்பு அங்கே பூரா விஸ்வநாதர் தான் ரெண்டு பேரும் பின்னால் தான் மதுரையிலே மீனாட்சி முன்னால் சுக்கலிங்க பெருமான் பின்னால் அங்கே எல்லாம் விஸ்வநாதர் தான் கூட்டமாக சோமவாரத்தன் லட்சக்கணக்கில் கூட்டம் கோயிலுக்குள்ளே போக முடியாது சின்ன கோயில் அதுக்குள்ளே தான் அவளது வழிபாடுகள் ஆக காசி விஸ்வநாதரையும் சாலாட்சியையும் அன்னபூரணியையும் தரிசிக்கக்கூடிய பேர் கங்கையில் குளிக்கக்கூடிய பேர் கைலாசம் போய்ட்டு வந்த ஒரு புண்ணியவானை பார்க்கக்கூடிய பேரு எல்லாம் நமக்கு நாளை கல்கத்தா பவதாரிணி